அனைவருக்கும் நமஸ்காரம் கடந்த வகுப்புல பிரம்மம் மட்டும்தான் இருக்கிறது அதாவது இறைவன் மட்டும்தான் இருக்கிறான் இறைவனுக்கு வேறாக ஒன்றுமே இங்கு இல்லை அப்படின்னு பார்ப்போம் இப்போ நம்ம கடந்த வகுப்புல பார்த்தது போல இங்க இருப்பது சக்தி மட்டும்தான் இப்ப செயல்பாட்டில் இருந்துகிட்டு இருக்கு பிரம்மம் வந்து செயலற்று இருக்கிறது அப்படின்னு நம்ம பார்த்தோம் இப்ப அந்த அடிப்படையில இந்த பிரபஞ்சம் வந்து ஒரு சக்தி மயம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த பிரபஞ்சத்தை பத்தி சாஸ்திரம் என்ன சொல்லுது அப்படின்னா ஈஸ்வரன் அல்லது மாயா அப்படின்னு சொல்லுது இப்ப அந்த மாயா அப்படின்னா இருப்பது போல ஆனால் உண்மையில் இல்லை அப்படிங்கிறது அதனுடைய அர்த்தம் அத வந்து மித்யா அப்படின்னு சொல்லுது இப்ப இந்த வேதானந்த வார்த்தைகள் இப்படி நம்ம கையாளும் பொழுது இப்ப நம்ம சயின்ஸையும் சாஸ்திரத்தையும் ஒப்பிட்டுதான் இந்த வகுப்பை நம்ம எடுத்துட்டு இருக்கோம் ஏன் அப்படி எடுக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப நம்ம வந்து ரியாலிட்டிக்குள்ள இல்லாம இருமைகள் அற்ற ஒருமைத்தன்மைக்குள்ள வர்றதுனால இங்க நம்ம பிரவருத்தி நிவிற்த்தி அப்படின்ற வேறுபாடுகள் அற்ற நிலையில தான் நம்ம பயணம் பண்ணணும் ஏன்னா இது வந்து ஞான பாதையில பயணிக்கிறதுனால இங்க வந்து நம்ம பக்தி யோகா அப்படிங்கிற வழிமுறையில போகாம எந்த ஒரு பிராக்டிக்கல் எஸ்பீரியன்ஸு கொடுக்காம அதாவது பயிற்சிகள் இல்லாமல் இப்போ மூச்சு பயிற்சி அந்த பயிற்சி இந்த பயிற்சி எதுக்காவது ஒன்று செய்யுங்க இது வழியாக நீங்கள் உங்களை யாரும் தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற முறைகள் எல்லாம் இல்லாமல் முழுக்க முழுக்க தன்னை அறிதல் அப்படிங்கிற ஞானத்தின் மூலமாகத்தான் நம்மை நாம் தெரிந்து கொள்ள முடியும் ஏன் இந்த மாதிரி ஒரு அமைப்பு வந்து நம்ம ஆன்மீகமும் சரி அறிவியலும் சரி உருவாக்கி இருக்காங்க அப்படின்னா இங்கு எல்லாமே மனம் சார்ந்த விஷயமாக இருக்கிறதுனால இப்போ நம்ம படிக்கிற கல்வி முறைகள் வந்து உலகியல் கல்வியாகட்டும் உயிரிழ ஆன்மீக கல்வியாகட்டும் இந்த இரண்டுமே மனதின் அடிப்படையில் தான் கற்றுக் கொடுக்கப்படுகிறது அப்ப அந்த முறையில் நம்ம பார்க்கும்போது இப்போ இந்த ஆன்மீகம்ங்கிற ஒரு விஷயத்துக்கு தெரியாத மற்ற தேசத்தவர்கள் அதாவது நம்ம இந்திய சனாதன தர்மத்தை படிக்காதவங்க இருப்பாங்க மற்ற மதங்களை சார்ந்தவங்க இருப்பாங்க இப்ப இவங்கெல்லாம் வந்து அவங்கவங்க மதங்களை சார்ந்து வாழ்ந்தாலும் கூட இறை நம்பிக்கை இல்லாமல் மத நம்பிக்கை இல்லாமல் வாழக்கூடிய நிறைய பேர் இருக்காங்க அவங்க எல்லாமே இந்த உலகியல் வாழ்க்கை சம்பந்தப்பட்ட படிப்புகளை சார்ந்து தான் வாழ்றாங்க ஆனா அவங்களும் ஒண்ணு தேடுறாங்க அவங்கள தான் நம்ம வந்து விஞ்ஞானிகள்னு சொல்றோம் இப்ப இந்த இறை தன்மையை அடையணும் இறைவன் யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுங்கிற ஒரு ஆர்வத்துல வர்றவங்களை மெய்ஞ்ஞானிகள்னு சொல்றோம் இப்ப நாம என்ன நினைச்சுக்கணும் அப்படின்னா மெய்ஞான பாதை தான் சிறந்த பாதை விஞ்ஞான பாதை வந்து சரியான பாதை இல்லை அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ஆனா இங்க ஒன்ன ஸ்கூல்ல வரும்போது அப்படியெல்லாம் அந்த ட்யாலிட்டி குழு பார்க்க கூடாது ஏன் அப்படின்னா இப்போ இந்த எக்ஸ்ட்ரீம் லெவல் அதாவது இதனுடைய எண்டு கன்க்ளூஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பாதையில் பயணம் பண்ணி நீங்கள் அந்த இலக்கை அடைஞ்சிட்டிங்கன்னா அங்கே இருமைகள் இல்லாத ஒருமை நிலை வரும்போது இங்கே ஏற்றத்தாழ்வுகளோ உயர்வு தாழ்வுகளோ ஒன்றுமே இல்லை இறைவன் மட்டும்தான் இருக்கிறான் அப்படிங்கிறது நமக்கு புரிய வரும் அது நானாகத்தான் இருக்கிறேன் அப்படிங்கிற அனுபவம் அந்த அனுபவத்துக்காக தான் நம்ம இந்த பாடத்திட்டத்தில் ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை தோறும் ஒரு மணி நேரம் பயணித்து கொண்டிருக்கின்றோம் இப்ப இந்த பயணத்தினுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தன்னை அறிந்து தன்மய மாதல் சுயம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காகத்தான் இப்ப தன்னுடைய சுயத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும்னா என்னுடைய நிலை என்ன உண்மையா நான் யார் அப்படின்னு விசாரம் பண்ணி பார்க்கும் பொழுது நான் அந்த தூய அறிவு அல்லது பிரம்மம் சிவம் அப்படின்னு பலவிதமான பெயர்களில் நம்மளை நாம் அழைச்சிக்கலாம் ஆனா அப்படிப்பட்ட ஒரு பேரறிவாகிய நாம் எப்படி நம்முடைய இருப்பை தன்னுடைய இயல்பை மறந்துட்டோம் அப்படின்னு பார்த்தா இந்த மனம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு தோன்றியதுனால இப்ப தோன்றிய இந்த மனம் நிறைய ஏற்று வைக்கப்பட்ட எண்ணங்களினால் பெருக்கமடைந்திருக்கிறது அப்படின்னு நம்ம பார்த்தோம் கடந்த வகுப்புகள்ல இப்ப நான் ஏற்று எண்ணங்கள் ஏற்று வைக்கப்பட்ட நான் பல என்னுடைய பாடத்திட்டங்கள்ல நான் வலியுறுத்திக்கிட்டே இருப்பேன் அது என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப மனம் என்பது எண்ணங்களால் உண்டானது எண்ணங்களின் தொகுப்பு அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம் இப்ப இந்த எண்ணங்களுடைய மூலம் அல்லது இந்த எண்ணங்களுடைய தோற்றுவாய் எங்கிருக்கிறது அது எது அப்படின்னு நம்ம பார்த்தபோது அது நம்ம சாஸ்திரப்படி காரணத்தேகம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம் அது சயின்ஸ் படி சப்கான்சியஸ் மைண்டுன்னு சொல்றாங்க இப்போ கான்சியஸ் மைண்ட் சப்கான்சியஸ் மைண்டுன்னு சயின்ஸ் ஒரு டாபிக்ல பேசிகிட்டு இருக்கோம் ஆன்மீகம் என்ன சொல்லும்னா இங்கே வந்து தேகத்தை பற்றி பேசுது தூள தேகம் சூட்சம தேகம் காரணத்தேகம் அப்படின்னு சொல்லி பேசுது இப்ப இந்த காரணத்தேகம் அப்படிங்கிறது தான் இந்த பிரபஞ்ச மனம் அப்படின்னு நம்ம படிக்கிறோம் அப்போ எப்படி பார்த்தாலும் சரி நீங்க சயின்ஸ் படித்தாலும் சாஸ்திரப்படி படித்தாலும் போத் ஆர் சேம் ஏன்னா இங்க வந்து இதுல வேறுபடுத்தி பார்க்க முடியாத உண்மையான யதார்த்தமான நிலையை பத்தி நம்ம பார்த்துக்கலாம் இதுல உயர்வு தாழ்வு இல்லாத நிலையை நம்ம பயணிக்கலாம் இப்போ ஒண்ணு உயர்ந்ததும் நீங்க இன்னொன்னு விருப்பீங்கன்னா நீங்க விருப்பு வெறுப்புக்குள்ள உட்படும் பொழுது நீங்க இருமைகளுக்குள்ள இருக்கீங்க அப்படிங்கிறதுனால அந்த இறைத்தன்மைக்குள்ள உங்களால வரவே முடியாது இப்ப நாம் இந்த பாடத்திட்டத்துடைய நோக்கம் நான் அதுவாகவே இருக்கிறேன் அப்படிங்கிற அனுபவத்துக்கு நம்ம வரணும் ஆனா நம்ம மனம் என்ன சொல்லுதுன்னா ஏற்று வைக்கப்பட்ட அறிவின் அடிப்படையில அகம் பிரம்மாஸ்மி நான் பிரம்மமாக இருக்கிறேன் அப்படின்னு தெரிஞ்சு வச்சிருக்கு ஆனால் என்னுடைய பிரம்ம தன்மை எப்படிப்பட்டது அதை பத்தி நான் படிக்கும்போது மிகப்பெரிய உயர்வா சொல்லப்பட்டிருக்கு அதை பத்தி சாஸ்திரம் பேசும்போது பிரம்மத்தினுடைய டெபினேஷன் ரொம்ப அற்புதமா இருக்கு நிர்புணம் நிரஞ்சனம் நிர்மலம் நிரீசம்னு சொல்லிக்கிட்டே போகுது அப்ப இப்படிப்பட்ட ஒரு உயர் பரிமாணமாகிய பேரறிவாகிய பிரம்மம் தான் நான் அப்படின்னு இருந்தால் நான் ஏன் இப்படி ஒரு சிற்றறிவாக கீழ் நிலையில் பயணித்துக் கொண்டிருக்கின்றேன் அந்த நிலைப்பாடு ஏன் எனக்கு தெரியவில்லை அப்படிங்கிற பிரச்சனை தான் இப்ப இருக்கு இப்ப நான் பிரம்மம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு எப்படி தெரிஞ்சது சாஸ்திரத்தை படிச்சுக்கிட்டதுனால பிரம்மம்ங்கிற ஒரு டாபிக்கை பத்தி நம்ம பேசியிருக்கோம் இப்ப இந்த வேதாந்தம் படிக்காதவங்க ஆன்மீக பாதையில பயணிக்காதவங்க இறைவன் யாரும் தெரிந்து கொள்ளாத சயின்டிஸ்ட்கள் எடுத்துக்கங்க விஞ்ஞானிகளை அவங்க ஏதோ தனக்கு வேறாக இந்த பிரபஞ்சம் விரிந்து இருக்கு இது எப்படிப்பட்டது இது எங்கிருந்து தோன்றியது இதனுடைய தொடக்கம் என்ன அப்படிங்கறது ஆராய்ச்சி பண்ணும் போதுதான் அவங்க பிக் பேங் தேரிய பத்தி எடுத்துக்கிட்டு அதை பத்தி நிறைய விளக்கங்கள் குறிச்சுட்டே வராங்க இப்ப இந்த மாதிரி பிக் பேங் தேரியல ஆரம்பிச்சு நிறைய விஷயங்களை பத்தி விஞ்ஞானிகள் பேசி கொண்டிருந்தாலும் வந்து காட் பார்ட்டிகல் அப்படின்னு ஒரு விஷயத்துல வந்து நிக்கிறாங்க கடவுள் துகள் அப்படிங்கிற டாபிக்ல பேசி அதுதான் எல்லாத்துக்கும் மூலமாக இருந்திருக்கணும் அதை பத்தி தான் நாங்க இப்ப ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது மாடர்ன் சயின்ஸ் ஒத்துக்குது ஆனா ஐன்ஸ்டின் என்ன சொல்றாரு அப்படினா E ஈக்குவல் டு எம் சி ஒரு ஃபார்முலாவை கொடுத்து இந்த ஈங்கிற எனர்ஜி தான் எல்லாமாகவே இருக்கிறது அப்படின்னு ரைட் சைட்ல உடைச்சார் அதாவது எம் மேட்டர் அண்டு லைக் இந்த ரெண்ட பத்தி அவர் பேசிடுறாரு அது ரெண்டுமே என்ன பண்றாரு ஈக்குவலா பண்றாரு எனர்ஜி ஈக்குவல் டு அப்ப சயின்டிஸ்ட் கூட இதை நான் எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா இப்ப ஒரு சயின்டிஸ்ட் கூட ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவல்ல ஆராய்ச்சிகள்ல போகும்போது அவங்க எங்க போய் முடிகிறாங்க அப்படின்னா இங்க எல்லாமே ஆற்றல் இருக்கிறது அந்த ஆற்றலில் நானும் ஒரு ஆற்றல் தான் அப்படிங்கிறது அவங்க ஏத்துக்கிறாங்க அப்படி ஏத்துக்கும்போது இப்ப இந்த ஆற்றல் எங்கிருந்து கிளம்புகிறது இந்த ஆற்றலுடைய மூலம் என்ன இதனுடைய தோற்றுவாய் எது அப்படின்னு பார்க்கும்போது இது ஏதோ ஒரு இது ஒண்ணிலிருந்து கிளம்பி இருக்கணும் அது என்னன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி ஒரு கன்ஃபியூஷன்ல சயின்ஸ் அதை வந்து விளக்க முடியாமல் நின்றுடுது இப்ப ஆன்மீகம் என்ன சொல்லுதுன்னா அதை பிரம்மமுன்னு சொல்லுது இப்போ இதை பிரம்மம்னு ஒரு டாபிக் ஒரு நேம் வச்சுக்கிறோம் அது ஒரு நாமம் ஆனா அவங்க வந்து நேம் சூட்டல பிரம்மம்னு ஒரு பெயர் கொடுக்கல ஆனால் அவங்களால என்ன சொல்ல முடியல இதை பத்தி எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியல அதாவது இது இந்த ஆற்றல் வெளிப்பட்டதுங்கிறது விளக்க முடியாது அப்படிங்கிற அளவுக்கு தான் அவங்க இருக்காங்க ஆனா ஆற்றல் இருக்கிறது அந்த ஆற்றலை ஆக்கவோ அளிக்கவோ முடியாது அதை ஒரு பரிமாணத்திலிருந்து மற்றொரு பரிமாணத்திற்கு மாற்றலாம் அப்படிங்கிற அளவுக்கு அவங்க விளக்கம் கொடுத்துட்டாங்க அது மட்டும் இல்லாமல் இதுக்கெல்லாம் தோற்றுவாய் வந்து ஒரு காட் பார்ட்டிக்கல் ஒரு மூலம் இருந்திருக்கணும் அது கடவுள் துகள் கடவுள் ஆனும்னு சொல்றோம் அதுல இருந்துதான் இந்த ஆற்றல் வெளிப்பட்டு இருக்க வேண்டும் அப்படிங்கிற அளவுக்கு அவங்க கடவுள் துகள்ங்கிறத ஒத்துக்கிறாங்க இப்போ அட் நம்ம சாஸ்திரம் வந்து என்ன சொல்றதுன்னா இததான் கடவுள் பிரம்மம் இறைவன் சிவம் அப்படின்னு பல பேர் நம்ம அன்னிக்கிறதே சொல்லிட்டு இருக்கோம் அப்ப நம்மளுடைய ரிசர்ச் பாத்தீங்கன்னா மாடர்ன் சயின்டிஸ்ட விட ப்ரீவியஸாவே நம்ம ஒரு மிகப்பெரிய சயின்டிஸ்டாகத்தான் இருந்திருக்கோம் நம்ம சனாதன தர்மம் மிகப்பெரிய சயின்டிஸ்ட்களை வச்சிருந்துருக்கு அப்ப அவங்க மூலமா தான் இந்த பாடத்திட்டங்கள் எல்லாம் அன்றைய காலகட்டங்களுக்கு திறந்த மாதிரி கொடுக்கப்பட்டிருக்கு ஆனா இப்போ மாடர்ன் வேர்ல்டுல என்ன ஆயிடுச்சுன்னா நிறைய மதங்கள் உருவானதுனால இப்போ ஆரம்பத்துல நம்ம சனாதன தர்மம் இருந்த காலகட்டங்கள்ல இவள மதங்கள் கிடையாது மனித இனம் இந்த அளவுக்கு வளரில் ஆனா இன்று அப்படி இல்லை இன்னைக்கு நிறைய மக்கள் தொகை எல்லா நாடுகளுமே வளர்ந்த விஞ்ஞான வளர்ச்சியில மேன்மையை தங்கி இருக்கிறதுனால இப்போ நிறைய குளறுபடிகளும் அப்புறம் மதம் சார்ந்த அந்த பற்றும் நம்மளை வந்து திசை மாற்றி கொண்டு போயிட்டு இருக்கு அப்போ அதனால நம்ம என்ன நினைச்சுட்டு இருக்கோம் அப்படின்னா நம்ம பழைய மாதிரி குருகுல கல்வி முறையில் போயிட்டா நம்ம நல்லா தெரிஞ்சுக்கலாம் அதனால வேதாந்த ஆசிரியர்கள் யாராவது கிடைச்சாங்கன்னா நம்ம வேதாந்தம் படித்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இப்போ ராமகிருஷ்ணா மடம் மற்ற ஹரே ராம ஹரே கிருஷ்ணா அது மாதிரி நிறைய இயக்கங்களில் போய் ஜனங்கி சேர்றாங்க பட் இந்த மாதிரி இயக்கங்கள்ல போய் சேர்றதுனாலயும் ஒரு சில பிரச்சனைகள் இருக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா இப்ப இங்க வந்து ட்ரெடிஷனல் கிளாஸஸ்ல கூட நீங்க உங்களை பிரம்மம் அப்படிங்கிற அளவுக்கு தெரிஞ்சுக்கத்தான் முடியுமே தவிர அனுபவமாக முடியாது ஏன்னா இங்க அனுபவம் அப்படிங்கிறது மனம் சார்ந்து நடக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கிறதுனால அங்க வந்து ஏற்று வைக்கப்பட்ட எண்ணங்களின் தொகுப்பாகிய மனதில் மேலும் மேலும் பாடத்திட்டங்கள் தான் உள்ள போய் போய் மனசு என்ன பண்ணும்னா இன்னும் விருத்திகளை விரிச்சிக்கிட்டே போகும் வனோவிருத்திகள் வந்து புதிய புதிய விஷயங்களை உள்வாங்கிட்டே இருக்கு எப்படி சயின்டிஸ்ட் வந்து ஒரு புதிய புதிய விஷயங்களை உள்வாங்கிய ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே போயிட்டு இருக்கான் அதுக்கு ஒரு முடிவில்லையோ அது மாதிரி ஆன்மீகத்திலயும் நம்ம புதிய புதிய விஷயங்களை உள்வாங்கி புது புது பெயர்களை உள்வாங்கி ஒரு முடிவில்லாத நிலையில்தான் பயணம் பண்ணிட்டு இருக்கோம் இந்த இருவேறு பயணங்களுமே அந்த இலக்கை அடைவதற்கு தடையாக இருக்கிறது அப்ப இதுக்காக நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இப்ப சயின்டிஸ்ட் ஆகட்டும் சாஸ்திரம் படிச்ச ஞானிகள் ஆகட்டும் ஒரு விஷயத்தை ஒப்புக்கிறாங்க அது என்ன அப்படின்னா என்னுடைய இருப்பினால்தான் எனக்கு எல்லாமே தெரியறது அப்படிங்கறத அவங்க கண்டிப்பா ஒத்துக்கிறாங்க அந்த அடிப்படையில இப்ப நாமளும் அதைத்தான் செய்யறோம் என்ன செய்யறோம் அப்படின்னா இப்ப நான் இருப்பதனால்தான் இந்த பிரபஞ்சமே இருக்கிறது நான் இருப்பது போல இந்த பிரபஞ்சம் என்னுள் இருக்கிறது அப்படிங்கறத நம்ம ஏத்துக்கிறோம் ஏன் அப்படின்னா இப்ப என்னுடைய இருப்புனால்தான் என்னால இதை தெரிஞ்சுக்க முடியும் நான் இல்ல அப்படின்னா இப்ப எனக்கு வேறாக இருக்கக்கூடிய இந்த விஷயங்களை எனக்கு ஆராய்ச்சி பண்ண வேண்டிய அவசியமே இல்லையே நான் யாருங்கறத நான் தெரிஞ்சுக்காம நான் இருக்கிறேங்கறத தெரிஞ்சிக்காம எனக்கு வேறான விஷயங்களை பத்தி எனக்கு எப்படி தெரியும் ஒண்ணுமே தெரியாது அப்ப அதுதான் நான் கடந்த வகுப்புல சொன்னேன் இப்ப அவரவர்கள் என்னென்ன வயதுல இருந்தீங்களோ இப்ப இருபத்தி ஐந்து வயதுல இருக்கலாம் ஐம்பது வயதுல இருக்கலாம் அறுபது வயதுல இருக்கலாம் ஆனால் இந்த வயதுகள் தோன்றுவதற்கு முன்பு உங்களுடைய மூலம் எங்க இருந்தீங்க அப்படின்னு கேக்கும்போது அணு அப்படின்னு நான் கடந்த வகுப்புல சொன்னேன் அப்போ ஒரு அணு அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள நீங்க இருந்துதான் இப்ப இவ்வளவு பெரிய உடலை பெற்று இந்த உடல் வாயிலாக சக்தியை பெற்று அதன் மூலமாக புலன்கள் அதாவது உடல் கிடைத்திருக்கின்ற புலன்கள் வாயிலாக பல்வேறு விஷயங்களை ஏற்றிக்கொண்டு இப்ப நீங்க உங்களுக்குள்ள ஒரு வடிவத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறீர்கள் ஒவ்வொருத்தரும் உங்களுக்குள்ள ஒரு வடிவத்தை வச்சுக்கிட்டு இருக்கீங்க அது எப்படிப்பட்ட வடிவம்னா ஜாதி மதம் கலாச்சாரம் மொழி எல்லாமே நம்ம எதையெல்லாம் சார்ந்திருக்கிறோமோ அந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம சிக்கிக்கிட்டு அதை ஒரு வடிவமா அமைச்சுக்கிட்டு நான் இப்படிப்பட்டவன் நான் இன்னார் என்னுடைய கல்வி தகுதி எல்லா விஷயத்தையும் நம்ம போட்டு வச்சுக்கிட்டு இதுல நம்ம விலக முடியாமல் சிக்கிக்கிட்டு இருக்கும் இப்ப இந்த சிக்கல் தான் நம்ம என்ன செய்யுது அப்படின்னா தங்கை பிரம்மனு தெரிந்து கொண்ட பிறகு கூட அது அனுபவம் தடையாக இருக்கிறது ஏன் அப்படின்னா அந்த அளவுக்கு ரியாலிட்டியில வந்து ரொம்ப டெப்த்துல போய் சிக்கிட்டு ஏன்னா இது ஒரு நாள் ரெண்டு நாள் வகுப்பு அல்லவே கிட்டத்தட்ட நம்முடைய ஒவ்வொருத்துடைய வயதுக்கு இருந்த அளவுக்கு அந்த வயது கேட்ட அளவுக்கு விஷயங்கள் நம்ம உள்ள எடுத்திருக்கோம் இப்ப இந்த பாடத்திட்டங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு குறுகிய காலம்தான் படிச்சிருக்கலாம் ஒரு அஞ்சு வருஷம் படிச்சிருக்கலாம் பத்து வருஷம் படிச்சிருக்கலாம் ஆனா வயதை எடுத்துக்கிட்டீங்கன்னா நிறைய காலங்கள் நமக்கு வீணாக கழிந்திருக்கிறது அப்ப இந்த வீணான காலங்கள்ல நம்ம சேர்த்துக்கிட்ட எண்ணங்கள் மற்றவர்களால் திணிக்கப்பட்ட விஷயங்கள் எல்லாம் புடிச்சுக்கிட்டு அதுல நம்ம சிக்கிக்கிட்டு இருக்கோம் பாத்தீங்களா அதுல இருந்து விடுபட முடியாத தன்மை தான் நம்ம அந்த பிரம்ம தன்மைக்குள்ள பிரம்ம அனுபவத்துக்குள்ள வருவதற்கு மிகப்பெரிய தடையாக இருக்கிறது இப்ப இந்த பிரம்மம் அப்படிங்கிற ஒரு விஷயம் கூட ஒரு நாமம் தான் உண்மையில் என்னுடைய இருப்பை நான் அறிவது தான் எங்க விஷயமே அதாவது நம்ம புரிதலுக்காகத்தான் பிரம்மம் ஈஸ்வரா மாயா மித்யான்லாம் பேசுறோமே தவிர இங்க என்னுடைய இருப்பை நான் அறிந்து கொண்டால் என்னுடைய பயணம் முடிந்தது என்னுடைய இலக்கு முடிவடைந்தது அப்படிங்கிறது தான் எங்க அப்படி நான் யார் அப்படிங்கிற ஒரு விசாரத்துக்குள்ள நம்ம வரும்போது மட்டும்தான் இந்த பாதைகளை நம்ம வந்து தன்னை அறிந்து கொள்ள முடியும் வேற எந்த பாதையில நீங்க பயணம் பண்ணாலும் அந்த இலக்கை நீங்க அடைய முடியாது ஏன் நான் இப்படி சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா மற்ற பாதைகள் எல்லாமே நீங்கள் அடைய வேண்டிய இலக்கான மனதை பக்குவப்படுத்துவதற்கான பாதைகள் இப்ப மனம் அது தூய்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம் அது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம் அப்படின்லாம் மந்திரங்கள் பத்தி பேசுறாங்கல்ல எதுக்காக சொல்றோம் அப்படின்னா இப்ப ஒரு பக்தியில போனாலும் சரி மந்திர ஜபத்துல போனாலும் சரி ஒரு மூச்சு பயிற்சியில போனாலும் சரி ஒரு யோகாவில போய் நீங்க பிராணயாம மற்ற விஷயங்களை கடைபிடித்தாலும் சரி நீங்க வந்து குண்டநிலை சக்தி மேலே ஏத்துற மூலாதாரத்துல இருந்து சகசகாரத்தை கொண்டு போறேன்னு சொல்லிட்டு எந்த பயிற்சி முறைகளை நீங்க நடைமுறைக்கு கொண்டு வந்தாலும் சரி இது எல்லாமே உடலும் மனமும் சார்ந்த விஷயங்களாகத்தான் இருக்க முடியுமே தவிர உணர்வு சார்ந்த விஷயமாக நிச்சயமாக இருக்க முடியாது அப்படிங்கறத எங்க விஷயமே இப்ப உண்மையிலேயே இப்ப நம்ம பிரம்மம்ங்கிறது ஒரு நாமம் தான் இப்ப பிரம்மத்துக்கு ரூபம் இல்லை அப்ப அது நிர்குணம்னு சொல்றோம் நிரஞ்சனம்னு சொல்றோம் அப்படிப்பட்ட ஒரு பிரம்மம் உண்மையில் எப்படி இருக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு உணர்வு மயமாகத்தான் இருக்கிறது அப்படிங்கறத சாஸ்திரமும் தெளிவுபடுத்துது சயின்டிஸ்டும் தெளிவுபடுத்துறாங்க இங்க எல்லாமே உணர்வு சார்ந்த விஷயங்கள் இப்ப நம்ம என்ன இந்த இடத்துல முக்கியமா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இப்ப மனம் உணர்வு அப்படிங்கறத நம்ம இப்பயும் ரியாலிட்டியில பார்த்துட்டு இருக்கோம் இப்போ நம்ம பண்ணுற தவறு என்ன அப்படின்னா இப்போ நான் மனம் கடந்து நான் அந்த பிரம்மத்தை அடைய முடியும் மனம் கடந்துதானே அந்த உணர்வை நான் அடைய முடியும் இப்போ நான் மனத்தில் சிக்கிக்கிட்டு இருக்கேனே நான் பிரம்மம்னு சொன்னாலே நான் மைண்டு தானே என்னுடைய தாட்ஸ் தானே அது அதனால் நான் எப்படி பிரம்மம்னு என்ன சொல்ல முடியும் அப்போ பிரம்மா அனுபவங்கிறது மனமற்ற நிலை அல்லவா நீங்கள் சொல்றதை நான் பிரம்மமுன்னு சொன்னால் நான் மைண்டில் இருந்துகிட்டு இருக்கேன் அல்லவா எப்படி நான் வந்து பிரம்மம்னு சொல்ல முடியும் அப்படிங்கிற சந்தேகங்கள் பெரும்பாலானவர்களுக்கு இருக்கிறது இப்ப என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னுடைய வகுப்புல ரொம்ப டெப்தா கவனிக்கணும் இப்ப அறிவு பரிமாணம்ங்கிற ஒரு விஷயத்த நான் ஏற்கனவே கடந்த வகுப்புல சுட்டி காட்டினேன் இப்ப இந்த அறிவு பரிமாணம் ஏன் அந்த விஷயத்த நான் எடுத்துக்கிட்டு வரேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா தொல்காப்பியம் இதை பத்தி பேசுது ஓர் அறிவுல இருந்து ஆறு பத்தி பழைய நூல்கள் நம்ம தமிழ் நூல்கள்ல தொல்காப்பியம் சொல்லுது இப்ப இந்த அறிவுங்கிறது எங்கிருந்து வந்தது ஒரே இருப்பாகிய பேரறிவின் இருப்பு அப்ப அந்த பேரறிவினுடைய பிரகாசம் அந்த அறிவு வெளிப்படக்கூடிய பிரதிபிம்பமாகிய உபாதிகள் ஆகிய உடல்கள் அது பிரதிபிம்பிக்கின்ற பொழுது அது எந்த அளவுக்கு எஃபெக்டிவ் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி ரியாக்ட் பண்ணும் அந்த அறிவு இப்போ அதை நம்ம எப்படி சொல்லலாம் ஒரு சூரிய ஒளியினுடைய பிரகாசம் கீழே இருக்கிற நீர்நிலைகள்ல பிரதிபிம்பிக்கும் பொழுது நல்ல தெளிந்த நீரிலே பிரகாசமாகவும் கலங்கிய குட்டை நீரிலே மங்களாகவும் இருப்பது போல இங்கு பல்வேறு உடல்களிலே அந்த பேரறிவு பிரகாசிக்கின்ற பொழுது தகுதி குறைவான தாவரங்களிலே ஒரு அறிவாகவும் அதைவிட சற்று தகுதி மேம்பட்ட புழுப்பூச்சிகளிலே இருவாகவும் அவ்வாறே மிருகங்களில் ஐந்தறிவாகவும் மனிதனில் ஆறறிவாகவும் இந்த அறிவு பிரகாசம் பிரகாசித்துக் கொண்டிருக்கின்றது அப்படிங்கறத சாஸ்திரமும் சயின்ஸும் அப்ப நமக்கு என்ன புரிஞ்சுக்கணும் இப்ப இந்த அறிவு பிரகாசத்தினுடைய உயர் பரிமாணம் தான் மனித பிறவி அதனாலதான் பெரியவங்க என்ன சொல்றாங்கன்னா அரிதறிது மானிடராய் பிறத்தல் அரிது அப்படிங்கிறாங்க ஔவையார் முதல் அப்போ இதுக்கு முன்னாடி பல்வேறு பரிமாணங்கள்ல இந்த அறிவு பிரகாசித்துக் கொண்டிருந்தது அந்த பிரகாசத்தினுடைய விரிவு இன்று ஆறாம் அறிவாகிய மனிதப் பிறவிலே மிகப்பெரிய ஒரு பிரகாசத்துக்குள்ள வந்து நுழைஞ்சிருக்கு இப்ப இந்த ஆப்பர்ச்சுனிட்டி இந்த பாடிக்கு மட்டும்தான் கிடைக்கும் வேற எந்த பாடிக்குள்ளயும் இது போல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காது ஏன் அப்படின்னா ஐந்தறிவு மிருகங்களுக்கு உட்பட்ட அறிவுக்குள்ள இயங்கிக்கிட்டு எதுக்குமே தன்னை யார் என்று அறிந்து கொள்ள முடியாது தன்னை யாருங்கிற ரிசர்ச்சும் அதுக்கு கிடையாது அதுகளுக்கு அந்த அவசியமும் இல்லை ஏன் அப்படின்னா அதனுடைய மைண்ட் லெவல் மைண்ட் ஃப்ரீக்குவன்சி அதனுடைய அறிவு ஃப்ரீக்குவென்சி அந்த பிப்து சென்ஸோட முடிஞ்சது பட் இப்ப மனித பிறவியில நம்ம சிக்ஸ்த் சென்சஸ பத்தி பேசுறோம் ஆறாம் அறிவை பத்தி பேசுறோம் அந்த சிக்ஸ்த் சென்ஸ் அப்படிங்கிறது நம்ம மனம் அப்படிங்கிற ஒரு விஷயமா இங்கே எடுத்துக்கிறோம் மற்ற புலன்கள் எல்லாமே தன் காது மூக்கு நாக்கு போன்றவர்கள் எல்லாம் இருந்தாலும் கூட ஆறாம் அறிவாகிய மனம் இதை நம்ம என்ன சொல்றோம்னா பகுத்தறிவுன்னு சொல்றோம் ஆறாம் அறிவுக்குள்ள நம்ம வந்துட்டோம் அப்படின்னா தான் நமக்குள்ள நன்மை தீமைகளை பகுத்தறியக்கூடிய பகுத்தறிவு பரிமாணத்துக்குள்ள நம்ம நுழையறோம் அந்த அடிப்படையில இப்ப பேரறிவனுடைய பிரகாசம் எந்தெந்த உபாதிகள் வழியா பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது அப்படின்னு பார்த்தா ஒரு அறிவு தாவரத்திலிருந்து ஆறறிவு மனிதன் வரைக்கும் எப்படி நீர்நிலைகளில் வேறுபாடு காணப்படுகின்றதோ அது போல உடல்களில் வேறுபாட்டுக்கு புகுந்து பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது இப்ப இந்த பிரகாசத்துல மனிதன் மட்டுமே ஆரறிவு படைத்தவனாக இருந்தாலும் எல்லா மனிதர்களினாலும் தெளிவாக அறிந்து கொள்ள முடியுமானா அதுவும் சாத்தியம் இல்லை அப்படின்னு சொல்றோம் ஏன் இப்ப இந்த இடத்த நான் வந்து சுட்டி காட்டுறேன் அப்படின்னா இப்ப ஏற்றி வைக்கப்பட்ட எண்ணங்கள் ஏற்றி வைக்கப்பட்ட எண்ணங்கள்னு ஒரு விஷயத்தை நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் பாத்தீங்களா அது என்னன்னு கேட்டீங்கன்னா உள்ளிருந்து வெளிப்படக்கூடியது அறிவு வெளியிருந்து ஏற்றி வைத்துக் கொள்வது நாலெஜ் அதாவது இது வந்து கான்சியஸ்னஸ் உள்ளிருந்து வெளிப்பட்டிருந்து நம்ம ஏற்றிக்கொள்ளக்கூடிய அறிவு இந்த பேரறிவை கான்சியஸ்னஸை அறிந்து கொள்வதற்கு தடையாக இருக்கிறது அப்ப அதனாலதான் இப்ப இந்த அறிவு பரிமாணத்துல டிராவல் பண்ணக்கூடிய எல்லா மனிதர்களுமே அந்த உயர் பரிமாணமாகிய ஆறாம் அறிவுக்குள்ள வந்தாலும் கூட தன்னை யார் என்று அறிந்து கொள்ள வேண்டிய தாகத்துக்குள்ள வரவே மாட்டேங்கிறாங்க எல்லாரும் அவங்க காரியத்தை அவங்க ஈடுபாட்டோ செஞ்சுட்டு இருக்காங்க அப்போ இப்ப நம்ம என்னன்னா இப்ப இந்த ஆறாம் அறிவு எல்லாருமே மனிதர்களாக இருந்தால் கூட ஏன் எல்லாராலையும் தன்னை அறிந்து கொள்ள வேண்டும் ஆர்வம் எழுந்திருக்கவில்லை சராசரிதான எல்லாருமே வாழ்றோம் அவரவர்கள் ஒவ்வொரு காரியத்தை செஞ்சுட்டு இருக்கோம் இத பத்தி ஆர்வமே ஒருத்தருக்கும் இல்லை அப்படின்னு நம்ம கண்ணோட்டத்தை நம்ம பார்த்தாலும் கூட இப்ப நம்ம ஏன் வந்து இந்த ஆறாம் அறிவு பரிமாணத்துல இதை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு அதீத தேடுதலும் தாகமும் யாருக்கு உண்டாகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப இந்த அறிவு பரிமாணத்துல டிராவல் பண்ணுகின்ற பொழுது அந்த அறிவு பிரகாசம் ரொம்ப பலமாக பிரகாசிக்கணும் தெளிந்த நீர் இருக்கிறதோ அங்கு சூரியன் எப்படி பிரகாசமாக தெரிகின்றதோ குட்டை நீரிலே கலங்கிய குட்டை நீரிலே சூரிய பிரகாசம் தெளிவாக தெரியவில்லையோ அது நல்லா கவனிச்சுக்கணும் மனம் அதிக எண்ணங்களால் ஏற்றி வைக்கப்பட்டிருந்தால் அந்த மனம் அந்த அறிவை அறிந்து கொள்ள முடியாது அதுதான் தடை இப்ப நாம இந்த பாதைக்குள்ள கொஞ்சம் என்ட்ராயிருக்கமே என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பன்னெண்டு பேர்ல இந்த தேடுதல் அதாவது குப்பையான விஷயங்கள் எல்லாம் வேண்டாம் எனக்கு அது வந்து ஆகாது நான் நல்லதை நோக்கி நகரப்போறேன் இறை தன்மையின் ஏதோ சொல்றாங்க இறைவன் ஏதோ சொல்றாங்க நான் யாருன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு தேடுதல் காரணமாக இந்த பாதையில நம்ம பயணிச்சோம் இல்லையா அப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம் வந்து இது சரியான பாதையை நான் இந்த இறைத்தன்மையை நோக்கி நகரப்போறேன் இறைவன் இருக்கிறான் நான் யார் என்று என்னை தெரிந்து கொள்ள போகிறேன் பயணத்துக்குள்ள நீங்க வரும்போது உங்களுடைய மனம் என்ன மாறுதுன்னா வேற ஒரு ஃபிரீக்வன்சிக்குள்ள டிராவல் பண்ணணும் அப்போ இந்தபோது மட்டும்தான் உங்களை நீங்க யாரும் தெரிந்து கொள்ளக்கூடிய பிரகாசத்தன்மையை அடைகிற மாதிரி அடைகிறோம் இந்த அறிவு பரிமாணத்தரிமாணத்துக்குள்ள எல்லா மனிதர்களும் வந்துட முடியாது அதாவது ஆரறிவு படைத்த மனிதன் எல்லாருமே இப்ப இந்த பாதையில பயணித்து விட முடியாது எப்படி நீர் எல்லாமே நீர் ஆனால் எந்த தெளிந்த நீரில் சூரியனுடைய பிரகாசம் பிரகாசமாக தெரிகிறதோ அது போல தெளிந்த மனதில் தான் இந்த அறிவு பிரகாசிக்கும் அப்படிங்கிறது அடிப்படையில அறிவை அடையறதுக்கு மனமற்ற நிலைக்கு போகணும் அப்படின்னு பெரியவங்க எல்லாம் சொல்றாங்க தாய் மாணவர்கள்லாம் கூட பாடல்கள் நம்ம மேற்கொண்டுட்டு காலம் சினமிறக்க கற்றாலும் சித்தி எல்லாம் பெற்றாலும் மனம் இறக்க கல்லாற்கு வாயேன் பராபரமேனு தாய் மாணவர் அப்போ இப்ப மனம் அப்படிங்கறத ஒண்ணு இறந்தால்தான் அந்த அறிவை நம்ம அறிந்து கொள்ள முடியும் அப்படிங்கறத இன்டெரெக்டா இந்த மகான்கள் சொல்றாங்களே அப்ப இந்த மனம் இறந்து போறதுன்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப மனம் இருக்கும்போது தானே நான் பிரம்மம் தெரிந்து கொள்ள முடியல இந்த மனதை கடந்து நான் அந்த அறிவாக மாறுவதற்கு இந்த மனதை நான் எப்படி கடப்பது இந்த மனமற்ற நிலைக்கு நான் எப்படி போகுது அப்படிங்கிற சந்தேகங்கள் நிறைய பேருக்கு இருக்கு இப்ப அதுக்குத்தான் இந்த பாடத்துல நம்ம உங்களுக்கு புரிய வைக்க போறேன் அதாவது இப்ப மனமற்ற நிலை அப்படின்னா என்ன அப்படின்னா மனம் தன்னுடைய உயர் பரிமாணமாகிய அறிவாக மாறிவிடுவதுதான் மனமற்ற நிலை மனம்ங்கிறது எப்பயுமே இல்லாம போகாது அது இருக்கும் ஆனா அது அடுத்தடுத்த பரிமாணத்துக்குள்ள ட்ராவல் பண்ணி ஆறாம் அறிவு அடுத்த பரிமாணமாகிய ஏழாம் அறிவுக்குள்ள உணர்வுக்குள்ள நுழையும் உணர்வுக்குள்ள நுழையும் போது மட்டும்தான் அது தன்னை யார் என்று அறிந்து கொள்ள முடியும் தன்னுடைய அனுபவத்துக்குள்ள வர முடியும் மற்ற நிலைப்பாட்டுக்குள்ள இருக்கிற யாராலையுமே அந்த நிலைப்பாட்டுக்குள்ள வர முடியாது ஏன் அப்படின்னா இப்ப ஐந்தறிவு மிருகத்தில் நாம் இருந்த பொழுது நம்மை நாம் யார் என்று அறிந்து கொள்ள முடியவே இல்லை ஆறறிவு மனிதப் பிறவியில் வந்த பிறகு கூட பெரும்பாலானவர்கள் தன்னை யார் என்று அறிந்து கொள்ளவே முடியவில்லை ஆனால் இப்ப இந்த ஆறறிவு உயர் பரிமாணத்திலே கொஞ்சம் மனம் வந்து கலங்கமற்ற நிலையிலே தூய்மையாக்கப்பட்ட மனம் இப்ப நீங்க எல்லாம் இந்த பாடத்திட்டத்துக்குள்ள வந்திருக்கீங்க அப்படின்னா ஒரு நாள்ல உள்ள வந்துட முடியாது உங்களுடைய ப்ரீவியஸ் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா நீங்க பல முயற்சிகள் செய்திருப்பீங்க பக்தியில இறைவனை வாங்கியிருப்பீங்க பூஜைகள் நிறைய செஞ்சிருப்பீங்க மந்திர ஜபங்கள் செஞ்சிருப்பீங்க பல தேடுதல்கள் காரணமாக பலவிதமான பயிற்சிகளை நீங்க கையாண்டிருப்பீங்க இப்ப இந்த பயிற்சிகளை எல்லாம் நம்ம வேதம் என்ன சொல்றதுன்னா முற்பகிரியாகிய கர்மகாண்டத்துல மன தூய்மைக்காக பயன்படுத்துது சாஸ்திரம் வந்து இந்த மன தூய்மைக்கு பயன்படுத்துது அப்போ அந்த அடிப்படையில உங்களுடைய அதீத ஆர்வமும் தேடுதலும் தானாகவே உங்களுடைய மனதை தூய்மைப்படுத்தி விட்டது எப்படின்னா தேவையற்ற சிந்தனைகளுக்கு நீங்க இடம் கொடுக்காம அந்த இறை சிந்தனையை நோக்கி நீங்க நகர்ந்ததுனால உங்களை அறியாமையிலேயே மனம் தூய்மையாகிட்டே வந்ததுனால உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு திறக்கப்பட்டிருக்கு அதாவது மனம் யாருக்கு தூய்மையாகிறதோ அவர்கள் தானாகவே இந்த அறிவு பரிமாணத்துக்குள்ள நுழைந்து விடுவார்கள் ஏன்னா இதுதான் அயர் பிளாட்ஃபார்ம் அந்த தகுதி வரும்போதுதான் இப்ப ஏழாம் வகுப்பு பாஸ் பண்ணாதான் எட்டாம் வகுப்புக்குள்ள போக முடியும் எட்டாம் வகுப்பு பாஸ் பண்ணாதான் அந்த மாணவன் ஒன்பதாம் வகுப்புக்குள்ள போக முடியும் அது மாதிரியே இந்த மனம் தகுதியினுடைய அடிப்படையிலே உயிர் பரிமாணத்துக்கு போகும் பொழுது மட்டும்தான் தன்னை யார் என்று தெரிந்து கொள்ள முடியும் அதனால இங்க மனம்தான் பிரதானம் இந்த மனதை வைத்துத்தான் நம்ம யார் என்று தெரிந்து கொள்ள முடியும் அப்ப மனம் இறந்துவிட்டால் எப்படி நம்மளை யாரும் தெரிந்து கொள்ள முடியும்னா மனம் இங்கு இறப்பது என்பது மனம் உணர்வாய் மாறிவிடுவது அப்படிங்கறத நல்லா புரிஞ்சுக்கணும் அப்ப மனம்ங்கிற ஒரு விஷயம் என்னன்னா உணர்வேதான் மனமாக இருக்கிறது இப்ப மனமும் உணர்வும் வேறு வேறு அல்ல மனமும் அறிவும் வேறு வேறு அல்ல ஆனால் அதற்கு நாமங்கள் தான் பலவாராக சூட்டப்பட்டிருக்கிறது அறிவுக்குள்ள வந்து ஒரு விஷயத்தை எடுத்து கொடுக்கும்போது அதுக்கு ஒரு பெயர் சூட்டு விழா செய்ய வேண்டி இப்ப நீங்க பிறந்திருக்கீங்க அப்படின்னா உங்களை வெறும் குழந்தையாவே வச்சுக்கிட்டு இருந்தா எப்படி நான் அழைக்கிறது அப்ப அதனால உங்களுக்கு ஒரு பெயர் கொடுக்க வேண்டியிருக்கு அப்ப அது மாதிரிதான் இங்க இறைவன்னா யாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு சில பெயர்கள் நாம் கொடுத்து கையாள வேண்டி அந்த அடிப்படையிலே பிரம்மம் சிவம் மனம் உணர்வு அறிவு அப்படின்னு பலவிதமான பெயர்கள் நம்ம அழைச்சிக்கிட்டு இருக்கோம் ஆனால் எல்லாமே ஒன்று தான் ஏன்னா இங்க ஒரு விஷயத்த மட்டும்தான் நமக்கு தெரிஞ்சுக்கணும் அப்ப இங்க நம்ம யாரா இருக்கிறோம் அப்படின்னா முழுக்க முழுக்க உணர்வு மயமாகத்தான் நம்ம இருக்கிறோம் இப்ப நம்ம நம்முடைய ரியல் என்ன அப்படின்னா ரியாலிட்டி என்ன அப்படின்னா உணர்வுதான் அதுதான் அப்சலூட் ரியாலிட்டி அது நம்மளுடைய நம்ம என்ன சொல்றோம்னா சச்சிதானந்தம் அல்லது என்னுடைய ஸ்வரூபம் சுயம் அப்படின்னு பலவிதமான பெயர்கள் நம்ம சொல்லிக்கலாம் ஆனால் அந்த சுயம் எப்படிப்பட்டதுன்னா ஒரு உணர்வு மயமானது இப்ப இந்த உணர்வு மயம்தான் சுயம் அதனால்தான் நம்ம மற்றவர்களையும் நம்ம மற்றவருடைய உணர்வுகளுக்கும் நம்ம ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கிறோம் உணர்ச்சி மாறி முக்கியத்துவம் கொடுக்கிறோம் இப்ப நம்ம கிட்ட இருந்து சில விஷயங்கள் வெளிப்படுத்து பார்த்தீங்களா உணர்ச்சிகளாக வெளிப்படும் கோபம் காமம் பயம் அப்படிங்கிற உணர்ச்சிகளாக இந்த வெளிப்பட்டு அதன் வாயிலாக சில அனுபவங்கள் இந்த உடல் பெறும் ஆனால் இந்த உணர்ச்சிகள் வெளிப்படுவதற்குண்டான மூலமே உணர்வு அந்த உணர்வு உணர்ச்சிகள் வெளிப்படுகின்றன மனமாக பிரதிபிம்பித்து பிரதிபிம்பித்து அப்ப பிரம்மம் தன்னுடைய பேரறிவை உபாதிகளை பொறுத்து பிரகாசித்துக் கொண்டிருக்கின்றது அப்ப எந்த உபாதி அதை பவர்ஃபுல்லா பிரகாசிக்க முடியும் அப்படின்னா நம்ம எக்ஸாம்பிள் பார்த்த மாதிரி தெளிந்த நீரிலே சூரியன் எவ்வாறு பிரகாசமாக தெரிகின்றதோ அது போல தெளிந்த மனதிலே அறிவு பிரகாசிக்க வாய்ப்பு அதிகமாக உள்ளது அப்ப நாம என்ன செய்யணும் இப்ப மனமற்ற நிலை அப்படின்னா என்ன அப்படின்னா இப்ப நீங்க மனதிலே இதுவரைக்கும் ஏற்றி வைத்துக் கொண்ட எண்ணங்கள் ஏற்றி வைத்துக் கொண்ட எண்ணங்கள் நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே எது எது தேவை எது எது தேவை இல்லை அப்படிங்கிற இந்த பாதையில பயணம் பண்ணி விசாரம் பண்ணும்போது நிறைய விஷயங்கள் வந்து நம்ம தவறாவே தெரிஞ்சு வச்சிட்டு இருக்கோம் அப்ப அது தவறான விஷயங்கள் எல்லாம் உண்மையிலேயே ஒரு புரிதல் இல்லாமே நகர்த்தி இருக்கு இப்ப வந்து நம்ம சரியான பயணிக்கிறோமா இல்லையா அப்படின்னு நமக்குள்ள நம்ம விசாரம் பண்ணி பார்த்தோம்னா நம்மளுடைய ப்ரீவியஸ் ரெக்கார்ட்ஸ்ல நிறைய தவறுகள் இருக்கிற நமக்கு தெரிய வரும் அப்ப அதுல நம்ம என்னென்ன விஷயங்களை வேண்டாம் வேண்டாம் நேர்த்தி பண்ணணுமோ அதைதான் சாஸ்திரம் நமக்கு சுட்டி காட்டுது தத்துவங்களாக சுட்டி காட்டுது தத்துவங்களாக சுட்டி காட்டுது இது எல்லாம் நேர்த்தி பண்ணிடு நீ மனம் நீ புத்தி அல்ல நீ உடல் அல்ல அன்னமய கோஷம் நீ அல்லன்னு கோஷங்களே கடக்க சொல்லுது அப்ப இது மாதிரி எல்லாத்தையும் நம்ம நேர்த்தி பண்ணா அங்க இறுதியில் எஞ்சி நிற்பது எது அப்படின்னா அறிவு மட்டும் அந்த பிரம்மம் மட்டும் தான் எஞ்சி அப்ப அதுதான் நான் அப்படி நீங்க தெரிந்து கொள்ள வேண்டுமானால் தேவையற்ற இந்த குழப்பங்களில் இருந்து நம்ம விடுபட வேண்டும் இப்ப இங்க ஒரு குழப்பம் வரும் என்ன மாதிரி குழப்பம் அப்படின்னா இப்ப இதையெல்லாம் நீக்கி விடுதல் நீக்கி விடுதல்னா எப்படி நான் நீக்கிறது இப்ப நான் இந்த உடலை நீக்கி விட முடியுமா இல்ல இந்த மனதை நீக்கி விட முடியுமா நான் இந்த இயல்பு வாழ்க்கை வாழ்வதற்கு இந்த உடலும் மனமும் எனக்கு தேவைப்படுது அப்ப இதை நீக்கிட்டு தான் நம்ம பிரம்மமாக முடியுமா அப்படின்னா நம்ம இங்கேயும் அதுதான் நம்ம சரியா புரிஞ்சுக்கிறது இல்லைங்கிறது நீங்க தெளிவா எடுத்துக்கணும் ஏன் அப்படின்னா இப்ப நான் திருப்பி பழைய வகுப்புகளில் தான் போகணும் அதாவது இப்ப பிரம்மம் மட்டும் இருக்கிறது பிரம்மத்தினுடைய வெளிப்பாடு சக்தி அந்த சக்தி மயம் இந்த பிரபஞ்சம்னு சொல்றோம் அப்போ இப்ப இந்த சக்தி மயத்துலதான் இப்ப நம்ம இருக்கிறோம் இப்ப நம்ம சக்தி இருந்தா இப்ப இந்த உடல் மனம் எல்லாம் எப்படி இருக்குது சக்தி மயமாக ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதமான சக்தி இருக்கிறது அந்த ஆற்றல் வெளிப்பட்டுக் கொண்டிருக்கிறது அந்த ஆற்றலுடைய பிரகாசம் ஒவ்வொரு உபாதிகளை பொறுத்து மாறுபடுகின்றது சூரிய பிரகாசம் எப்படி நீர்நிலைகளை பொறுத்து மாறுபடுகின்றதோ அது உடல்களை பொறுத்து அறிவு பிரகாசம் மாறுபடுகிறது அந்த அடிப்படையிலே இப்ப நாம இந்த உடலுக்குள்ள இருந்து கொண்டு நாம எப்படி நான் அறிவாக இருக்கிறேன் தெரிந்து கொண்டது ஒரு ஏற்றி எண்ணமோ அந்த எண்ணத்தின் வாயிலாகத்தான் தன்னுடைய உண்மை உணர்வை நான் உணர்ந்து கொள்ள முடியும் அப்போ அதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இப்போ நான் பிரம்மம் அப்படிங்கிறது இன்றைய இப்பொழுது வரைக்கும் நமக்கு எப்படின்னா ஒரு ஏற்றி வைக்கப்பட்ட எண்ணமாகத்தான் இருக்குது ஏன்னா இது வந்து எனக்கு தெரியுது நான் பிரம்மம்ங்கிறது எனக்கு தெரியுது ஆனால் எனக்கு அனுபவம் ஆக மாட்டேங்குது அந்த பிரம்மா அனுபவங்கிறது எப்படிப்பட்டது அப்படிங்கிற சந்தேகம்க்கு பதில் என்ன அப்படின்னா இப்போ நீங்க பிரம்மம்னு நீங்க அறிவளவில் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அனுபவம் ஏன் ஆகவில்லை அப்படின்னா நீங்க எதிரில் இருக்கிற ஒவ்வொன்றுமே இருமைகளை பார்க்கறதுனால தான் அனுபவம் ஆக மாட்டேங்குது ஏன்னா இப்ப நீங்க உங்களுக்கு வேறாக ஒவ்வொரு விஷயம் அணுகுறீங்க எதை பார்த்தாலும் உங்களுக்கு வேறா தெரியுது ஒவ்வொன்னு வேற வேறைய பாக்குறீங்க அப்படி பாக்குற வரைக்கும் இந்த மனம் வந்து உரிமைகள் தான் இருக்கும் இப்ப இந்த மனசை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா ஒருமைக்குள்ள கொண்டு வரணும் இங்க இருப்பது நான் மட்டும் தான் எனக்கு வேறாக எதுவுமே இல்லை அப்படிங்கறது இந்த மனம் வந்து அவ்வளவு சீக்கிரம் ஏத்துக்காது ஏன்னா இவ்வளவு நாள் அப்படித்தானே பழக்கப்படுத்தி வச்சிருக்கு மனசுக்கு இது வேறு அது வேறு இந்த பாடம் திட்டம் வேற அந்த பாடம் திட்டம் வேற இது சயின்ஸ் வேற ஆன்மீகம் வேற அப்படின்னு நிறைய விஷயங்கள் நமக்குள்ள போட்டு குழப்பி வச்சிருக்கிறானு அதையெல்லாம் ஏற்றி கொண்ட மனம் அதுல இருந்து விடுபட்டு ஒன்றே இருக்கிறது அப்படிங்கிறது அவளை சீக்கிரம் ஒத்துக்கவே ஒத்துக்க ஏன்னா இங்க மனம் எதை அறிய விரும்புவதோ அதுவே நானுங்கிறது அதுக்கு சுட்டி காட்டுறதுங்கிறது ரொம்ப டஃபான விஷயம்னு நான் கடந்த வகுப்புல சொல்லியிருக்கேன் அதாவது தன்னையே தனக்கு காட்டி கொடுக்கறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிறது நம்ம சொல்லியிருக்கேன் அப்போ இப்ப நம்ம எப்படி இந்த பாதையில நம்ம சரியானபடி போகணும் இது பயிற்சி இருக்கா இதுக்கு முயற்சி பண்ணணுமான்னா ஒன்று உணர்வுமே தெரிஞ்சுக்கிட்ட இருப்பதை நான் இருக்கிறேன் உணர்வோடு எதையும் செய்யணும் அதுதான் முந்தைய பாடத்திட்டங்களில் நிறைய நூல்களையும் நான் இதை பத்தி சொல்லி இருக்கேன் அதாவது செய்யும் பொழுதும் எந்த காரியத்தில் நீங்க செய்றீங்களோ அந்த காரியத்தை இன்வால்மெண்டோட டெடிகேஷனோட அதுல ரொம்ப ஆர்வத்தோட நீங்க செய்யுங்க அது எப்படிப்பட்ட காரியம் இருக்கலாம் ஏன்னா இப்ப செய்யறது வந்து இந்த உடல் தான் சக்தி தான் செஞ்சுகிட்டு இருக்கு ஆனால் அந்த செய்யக்கூடிய சக்தியை எங்கிருந்து வந்தது அப்படின்னா நம்ம ஏற்கனவே கடந்த வகுப்புல பார்த்த மாதிரி பார்ப்பான் ஒருவன் தான் இருக்கிறான் அவன் வழியாக வெளிப்பட்ட பார்வை பார்க்கப்படும் பொருள்கள் இரண்டுமே மீண்டும் அந்த பார்ப்பானிடம்தான் ஒடுங்க வேண்டும் நான் சொல்லியிருக்கேன் அப்ப அது போல இப்ப நீங்க ஒரு காரியத்தை செய்யும் நீங்க எந்த அளவுக்கு இன்வால்மெண்டோட டெடிக்கேஷனோட அந்த காரியத்துல கண்ணாகி இருந்தீங்கன்னா அந்த காரியத்தினுடைய சாதக பாதகங்களும் உங்களுக்கு ஒண்ணுமே பாதிக்காது ஏன்னா நீங்க செய்யற காரியம் அல்லது அந்த உணர்வோட ஒன்றி நீங்க செய்யறக்கூடிய காரியமா இருக்கிறதுனால அது அப்படியே எப்படி ரிசல்ட் வந்தாலும் அதை பத்தி நீங்க கவலையே படமாட்டீங்க ஏன்னா நீங்க பார்ப்பானா மட்டும் இருந்து அந்த காரியத்தை செய்யறதுனால அதனுடைய ரிசல்ட் பத்தி நீங்க கவலையே பட வேண்டிய அவசியம் இல்லாமல் இருக்கும் அப்படி நீங்க பயணம் பண்ணும்போது மட்டும்தான் நீங்க அந்த உணர்வுக்குள்ள நுழையவே முடியும் உணர்வுக்குள்ள நீங்க என்ட் ஆகிறதுக்குண்டான ஒரு ரகசியத்தை நான் இப்ப உடைக்கிறேன் அதாவது உணர்வு மயம் பேரறிவு அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா நான் செய்கிறேன் என்னுடைய செயல் அப்படிங்கிற ஈகோ அதுக்கு கிடையாது அது செயலற்றது அது எதிலும் சம்மந்தப்படாதது எதிலும் சங்கமிக்காதது ஆனால் அது ஒரு பார்வையாளர் எல்லாவற்றையும் சாட்சியாக பார்த்து கொண்டு மட்டுமே இருக்கும் ஆனால் எந்த விஷயத்துக்குள்ளும் என்றாகதாக அப்போ இப்ப நீங்க என்னவா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நான் பிரம்மம்ங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன் நான் உணர்வுங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன் இப்ப இந்த உணர்வாகட்டும் பிரம்மமாகட்டும் எதுவும் சம்பந்தப்படாது ஏன்னா பகவத்கீதையுடைய விஷயத்தையும் நான் கடந்த வகுப்புல மேற்கொள்ளிட்டுனேன் அதாவது பகவான் கிருஷ்ண சொல்ற மாதிரி நான் இந்த ஜீவ இல்லை அப்படின்னு சொல்றார் அப்ப ஏன் அவர் இல்லை இந்த ஜீவனாலும் சரி இந்த ஜகம்னாலும் சரி இது ரெண்டுமே சக்தி மயம் அந்த சக்தி என்னுடைய வெளிப்பாடு ஆனால் என் மூலமாக வெளிப்பட்ட சக்தியிலே நான் இல்லை ஆனால் நான் இருப்பதனால்தான் இது சக்தி வெளிப்பட்டிருக்கிறது அப்படிங்கறத சொல்லாம சொல்றாங்க அவங்க இப்ப நாம் என்ன புரிஞ்சுக்கணும் அப்ப நான் இருப்பதனால்தான் எனக்கு இந்த பிரபஞ்சம் வெளிப்பட்டிருக்கிறது நான் இருப்பதனால்தான் இந்த காரியம் நடைபெறுகிறது அப்ப என்னுடைய இருப்பினால் தான் இங்க எல்லாமே இயக்கமாகின்றது இயங்கிக் கொண்டிருக்கிறது அப்படிங்கும்போது அப்ப நான் யார் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா நான் ஒரு பார்வையாளன் பார்ப்பான் அப்படிங்கிற அளவுக்கு நீங்க நின்றுக்கணும் ஆனா இங்க செயல்படுறதெல்லாம் இந்த உடல் செய்யட்டும் மனம் சிந்திக்கட்டும் என்ன காரியங்கள் வேணா நடக்கட்டும் அந்த கடமைகள் செய்யப்பட வேண்டும் ஆனா அதனுடைய ரிசல்ட் கடமையை பலனை எதிர்பார்க்காதே அப்படின்னு கீதை சொல்றது போல உங்களுக்கு என்ன வேலை கொடுக்கப்பட்டிருக்கோ அதை அந்த பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட்ல செய்யுங்க ஆனா அதனுடைய சாதக பாதங்களை நீங்க உரி பண்ணிக்கவே வேண்டாம் நீங்க அப்படியே அந்த செயலை மட்டும் செஞ்சுட்டு பயணம் பண்ணிட்டே இருங்க அதனுடைய ரிசல்ட் எல்லாம் அது நல்லதா கெட்டதா அப்படிங்கறத பத்தி நீங்க பாக்காதீங்க அது நல்லதா இருக்குமோ கெட்டதா இருக்குமோ அதனுடைய காரியம் நடந்துகிட்டு இருக்கும் அவ்வளவுதான் அதுக்கு நீங்க வந்து இப்படி செஞ்சா நல்லதாகுமா இப்படி செஞ்சா கெட்டதாகுமா அப்படின்னு நீங்க எப்ப ஆராய்ச்சிகள் எல்லாம் பண்றீங்களோ அப்ப நீங்க மீண்டும் திருப்பி உங்க ஃபோன் தாட்டுக்குள்ள வந்து நீங்க ஏற்று எண்ணங்களுக்குள்ள வந்து சில ஆராய்ச்சிகளை செய்யறீங்க அப்படின்னு அதுக்கு அர்த்தம் அப்போ நான் இப்ப என்ன உங்களுக்கு அந்த புரிய வைக்க விரும்புறேன் அப்படின்னா மனமும் உணர்வும் எப்படி பிரிஞ்சிருக்கு அதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இப்ப ஒரு காரியத்தை செய்யும் போது உணர்வு மயமாக நீங்க செஞ்சீங்கன்னா உணர்வு பூர்வமாக செஞ்சீங்கன்னா அங்க மைண்ட் இருக்காது மைண்ட் தான் உணர்வா மாறிடும் அதாவது அயர் பிளாட்ஃபார்ம் கொந்திரும் ஆறாம் அறிவில் ஏழாம் அறிவுக்கு வந்துடும் ஆனால் நீங்க உணர்வை விட்டுட்டு நான் செய்கிறேன் ஈகோக்குள்ள இருந்து செஞ்சீங்கன்னா அது ஆறாம் அறிவிலேயே மனம்ங்கிற ஒரு இடத்துல இருந்துகிட்டு அதனுடைய சாதக பாதங்களை சிக்கிக்கிட்டு அதனுடைய நன்மை தீமைகளுக்காக வருத்தப்பட்டுக்கிட்டு மேலும் மேலும் குழப்பங்களுக்கு ஆட்பட்டு சிக்கிக்கிட்டு இருக்கும் அப்ப நீங்க இதுல இருந்து நல்லா என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா மனம்ங்கிற விஷயத்தினுடைய உயர் பரிமாணம் தான் உணர்வு அப்படிங்கிறது நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த வகுப்புல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா அறிவு பரிமாணம் ஒரு அறிவில் ஐந்து அறிவு ஆறறிவு வந்தது போல ஆறாம் அறிவாகிய மனம்ங்கிற ஒரு விஷயம் வந்து எப்ப தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த மனித உடலுக்குள்ள வந்து தான் தெரிஞ்சுக்கிட்டோம் அதுக்கு வரைக்கும் ஐந்து அறிவுக்குள்ள இருந்தப்ப நம்ம மனம்லாம் என்னன்னு தெரியாது ஆனா ஆறாம் அறிவுக்குள்ள வந்த பிறகு நம்ம மனம் ஒரு விஷயம் நம்மகிட்ட இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்ட பிறகு இப்ப ஏழாம் அறிவுங்கிறது என்ன அப்படின்னா இந்த மனதிற்கு அப்பாற்பட்ட உயர் பரிமாணம் அது உணர்வு பரிமாணம் அப்படிங்கறத நீ புரிஞ்சுக்கணும் அப்ப இந்த உணர்வு இப்ப எப்படி பிரகாசிச்சுட்டு இருக்கு அப்படின்னு இப்ப திருப்பி சொல்றேன் இப்ப எப்படி ஒரே சூரியன் வந்து உடலுக்கு த பிரகாசித்துக் கொண்டிருக்கிறதோ அது ஒரே பிரம்மம் ஒரே அறிவு மனித உடலில் ஆறறிவாகவும் மிருகங்களில ஐந்து அறிவாகவும் புழுப்பூச்சிகளில இரண்டு அறிவாகவும் தாவரங்களில ஒரு அறிவாகவும் பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது அப்போ இப்ப நம்ம மனித அறிவுக்குள்ள வந்ததுனால பகுத்தறிய நன்மை தீமைகளை அறியக்கூடிய தகுதிக்கு வந்ததுனால மனம் ஒரு தெரிந்து கொண்டதுனாலே இப்ப நம்ம என்ன பண்ணிட்டோம் இந்த விஷயத்தை தெரிந்து கொண்டு உயர் பரிமாணமாகிய உணர்வு நிலைக்கு நம்ம பயணிக்க வேண்டியதுதான் இப்ப உணர்வாக நீங்க மாறிட்டீங்கன்னா அறிவாக மாறிவிட்டீர்கள் என்றால் பிரம்மமாக மாறிவிட்டீர்கள் என்றால் இங்கு உங்கள் செயல் எதுவுமே இல்லை நீங்க வெறும் பார்வையாளன் மட்டுமே அப்ப இங்க செயல் நடக்குது அது யார் செய்யறா அப்படின்னா அது பூரா ஆற்றல் மயம் சக்தி மயம் சர்வம் சக்தி மயம் ஏன்னா இங்க எல்லாமே சக்தி மயம் அப்ப ஒவ்வொரு பரிமாணத்துக்குள்ள காரியங்கள் நடக்கும் அந்த காரியத்தினுடைய சாதக பாதகங்கள் பிரம்மத்துக்கு கிடையவே கிடையாது பிரம்மம் வந்து வெறும் பார்வையாளன் மட்டுமே அப்ப ஏன் இந்த சக்தியினுடைய மாறுபாடுகள் இப்படி மாறி மாறி இருக்குது அப்படின்னா ஒரு ஆற்றல் இன்னொரு ஆற்றலாக மாற வேண்டியது நீதி அந்த நியதியை நீங்க மாற்ற முடியாதுன்னு சொல்லுவோம் அதுக்கு சான்ஸ்கிர வந்து ரித்தம்னா நீதி மாறாதது அப்படின்னு அர்த்தம் அதாவது இந்த பிரபஞ்சம் எப்படி ஒரு நீதி மாறாமல் ஒழுங்கு மாறாமல் இயங்கிக் கொண்டிருக்கிறதோ எப்படி பூமி தன்னைத்தானே சுற்றி கொண்டிருக்கிறதோ அது போல இங்க இந்த மாற்றங்கள் எல்லாமே அந்த நீதிக்கு உட்பட்டு இருக்கிறது அப்ப இந்த மனம் அப்படின்னா அதுல ஏற்றத்தாழ்வுகளும் நன்மை தீமைகளோ கண்டிப்பா இருக்கும் உணர்வு வந்துட்டா அங்க ஏற்றத்தாழ்வுகளோ வேதமைகளோ நிச்சயமாக நீங்கிவிடும் அப்போ நான் இப்ப உங்களுக்கு என்ன எங்க புரிய வைக்க விரும்புறேன் நீங்க ஆரறிவு படைத்த மனிதனாக இருந்து பகுத்தறிவு கொண்ட மனிதனாக இருந்து தன்னை யார் என்று அறிந்து கொள்ளக்கூடிய தகுதி பெற்றவராக இருந்தாலும் தகுதியை தெரிந்து கொண்டிருந்தாலும் எப்பொழுது அந்த தகுதிக்கு அப்பாற்பட்ட உயர் பரிமாணம் ஏழாம் அறிவாகிய உணர்வை நீங்கள் உணர்ந்து கொள்கிறீர்களோ அந்த உணர்வுதான் நான் என்பதை நீங்கள் அனுபவமாக்க கொள்கிறீர்களோ அதுவே பிரம்மா அனுபவம்னு உங்களுக்கு புரிய வைக்கிறது பிரம்மத்தினுடைய அனுபவம் எப்படி இருக்கும் அப்படின்னா உணர்வாக இருந்து கொண்டு நீங்கள் எந்த காரியத்தை செய்தாலும் அதுதான் பிரம்மாணுபம் நீங்க மனமாக இருந்து கொண்டு எந்த காரியங்கள் செய்தாலும் அது ஈஸ்வர காரியம் அவ்வளவுதான் நீங்க ரெண்டுக்கும் வித்தியாசம் எவ்வளவுதான் மனம் ஒரு காரியத்தை செய்கிறதுன்னா அது ஈஸ்வரன் உணர்வு எந்த காரியத்தையும் செய்யாது அது வேடிக்கை பார்ப்போம் அது எப்படி செய்யும்னா மனம் செய்கிறது என்பதை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கும் உணர்வு மாறிட்டீங்கன்னா உணர்ச்சிகளுக்கு அடிமையாக மாட்டீங்க உணர்வா இருந்துட்டு நீங்க ஒரு கோவப்பட்டு பாருங்க அந்த கோவம் உங்களுக்கு உடனே வெக்கப்படுவீங்க எதுக்கு இந்த கோவம் எனக்கு வந்தது இது அவசியம் இல்லாத செய்யமாச்சு அப்படின்னு அடுத்த செகண்ட் உங்களுக்கு உள்ள இருந்து உணர்வு உணர்த்தும் அதே மாதிரி ஒரு சந்தோஷத்துல நிறைய ஆட்டம் போட்டு பாருங்க கொஞ்ச நேரத்துல உடனே உள்ள இருந்து உணர்வு சொல்லும் எதுக்கு இந்த ஆட்டம் ஆட வேண்டியிருக்கு ஒண்ணுமே இல்லையே அப்படின்னா அது உடனே தன்னை கூழ் பண்ணிக்கணும் எல்லாமே திடீர்னு ஒரு பயம் வரும் அந்த பய உணர்ச்சி வந்த உடனே உள்ள இருந்து உணர்வு சொல்லும் நீங்க எதுக்கு பயப்படணும் பயப்படுறதுக்கு என்ன இருக்கு நான் மட்டும் தான் இருக்கிறேன் அப்படின்னு உடனே அதை கூல் பண்ணும் இப்படியே தன்னுடைய அந்த உணர்வுக்குள்ள உணர்வு பரிமாணத்துக்குள்ள நீங்க இருந்துகிட்டு இந்த உலகத்தை பார்த்தீங்கன்னா நீங்க உணர்வு மாறிவிட்டீர்கள் அந்த உணர்வாகவே நீங்க இருக்கிறீர்கள்ங்கிறதுக்கு அடையாளம் ஆனால் நீங்க வந்து நான் செய்கிறேன் என்னால் தான் நடக்கிறது இது என்னுடைய காரியம் அப்படிங்கிற மனதளவுல நீங்க சிந்தனை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நீங்க பிரம்மம்ங்கிற ஒரு விஷயத்தை ஏற்றி வைக்கப்பட்ட அறிவாகத்தான் வைத்துக் கொண்டிருந்தீர்களே தவிர அனுபவத்திற்குள் வரமாட்டீர்கள் அப்ப அனுபவத்திற்குள் வரணும் அப்படின்னா நான் உணர்வாக இருக்கிறேன் என்னுடைய உணர்வுக்கு இங்கு ஒரு வேளையும் கிடையாது இங்கு காரியம் ஆற்றுவதெல்லாம் என்னுடைய உணர்வுலிருந்து வெளிப்பட்ட மனமாகிய என்னுடைய சக்தி அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டு அந்த காரியத்தை பார்வையாளனாக பாருங்க அந்த பார்வையாளாக நீங்க பார்த்து கொண்டு ஒரு காரியத்தை செய்தீங்கன்னா அந்த காரியத்தினுடைய சாதக பாதகங்கள் உணர்வை பாதிக்காது ஆனா மனம் செய்யக்கூடிய அந்த காரியங்கள் பர்ஃபெக்ஷன் ஆயிடும் அது கிருத்தம்ள்ள வந்துடும் ஏன்னா ஒழுங்குமுறைக்குள்ள வந்துடும் அதனாலதான் ஞானிகள் வந்து ஒரு காரியங்கள் செய்யும் போது அந்த காரியங்கள் சரியாக கன கச்சிதமாக நடக்கும் ஆனா ஒரு அக்னானி செய்யும் போது அந்த காரியத்தினுடைய குளறுபடிகள் இருக்கும் ஒரு டைம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு சாதகமா அமையும் போது என்னாலதான் நடந்ததுன்னு சொல்லி சந்தோஷப்படுவாங்க அதே காரியத்தை அவங்களுக்கு பாதகமாக நடந்துட்டா இதுக்கு யார் காரணமோ அப்படின்னு மற்றவங்க மேல தூக்கி போட்டுருவாங்க இது வந்து மனித மனம் செய்யற வேலை ஆனா அறிவு வந்து இதை வேடிக்கை பார்ப்போம் இங்க ஒண்ணும் இல்லை நான் வந்து ஒரு பார்வையாளர் மட்டும்தான் அப்படின்னு பார்க்கும்போது அந்த காரியங்கள்னால் சிறிதளவும் மனம் வந்து பாதிக்கவே படாது ரொம்ப ஆனந்தமயமாக அதை என்ஜாய் பண்ணும் அதனால இந்த அறிவு மனம் அப்படிங்கிற விஷயத்துல தெளிவா இருங்க அறிவுங்கிற விஷயம் மட்டும்தான் இருக்கிறது மனம்ங்கிற ஒரு விஷயமே கிடையாது அது வந்து கீழ்ப்பரிமாணம் அதாவது அறிவு பரிமாணத்துடைய கீழ்நிலைகள் ஐந்தாம் அறிவு நான்காம் அறிவு போல ஆறாம் அறிவு கூட அந்த பேரறிவின் கீழ்பரிமாணம் அப்ப அந்த கீழ்பரிமாணத்துக்குள்ள நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படின்னா இந்த உபாதிக்குள்ள வந்துட்டதுனால இந்த உடல்ங்கிற மனித உடலுக்குள்ள வந்ததுனால ஆறாம் அறிவுக்குள்ள இருக்கிறோம் ஆனா இதே உபாதி தான் இதே மனம்தான் நமக்கு ஏழாம் அறிவை தெரிந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பாக அமைந்து அதுதான் இங்க அரிதரிது மானிடராய் பிறத்தல் அரிது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவ்வயாரும் சுட்டி காட்டுறாங்க அதனால ஒரு மனித பிறவி தன்னை உயர் பரிமாணத்திற்கு கொண்டு போவதற்கான ஒரு தகுதியான உபாதி தகுதியான உடல் ஆகவே இது சரியானபடி பிடிச்சிக்க புரிந்து நான் உணர்வு நான் அறிவாக இருக்கிறேன் உணர்வாக இருக்கிறேன் அதுவும் அல்ல நாமம்தான் இப்ப அறிவு வேறையா உணர்வு வேறையா அப்படிங்கிற குழப்பம் தேவையில்லை பிரம்மம் வேறையா சிவம் வேறையா அப்படிங்கிற குழப்பம் தேவையில்லை இங்கு பெயர்கள் தான் மாற்றி மாற்றி சொல்லப்படுகிறது ஏன்னா எந்த ஒரு வகையிலையும் நீங்க புரிந்து அப்படிங்கிறதுக்காக சிவம்னு சொன்னா ஏத்துக்கிட்டா சரி பிரம்மம் சொன்னா ஏத்துக்கிட்டாலும் சரி இல்ல உணர்வுன்னு சொல்லி ஏத்துக்கிட்டாலும் சரி அறிவுன்னு சொல்லி ஏத்துக்கிட்டாலும் சரி ஆனால் எல்லாம் ஒன்று இருப்பது இறைவன் மட்டுமே இங்கு இறைவனுக்கு வேறாக இருப்பது எல்லாம் இறைவனுடைய சக்தி பிரவாகம் அது வெளிப்பட்டுக் கொண்டிருக்கிறது அது ஏற்றத்தாழ்வுகளுடன் காணப்படுவது மனம்தான் அது ஏற்றத்தாழ்வு என்று கூறுகிறது தவிர இங்கு அந்த சக்தியினுடைய பிரகாசம் எும் ஒரே மாதிரி பாய்ந்து கொண்டிருக்கிறது அது பிரதிபிம்பிக்கின்ற உபாதியில் தான் மாறுபடுகின்றது எப்படி சூரியன் ஒரே மாதிரி பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது ஆனால் சூரிய பிரகாசம் பிரதிபிம்பிக்கின்ற நீர்நிலைகளை பொறுத்து மாறுபடுகின்றதோ அது போல இங்கு மனங்களை பொறுத்து மனிதர்களும் மற்றவைகளும் காணப்படுகின்றன அதனால ஒவ்வொருத்தருடைய தனித்துவமான மனம் ஏற்றி வைக்கப்பட்ட எண்ணங்களில் சிக்கி கொண்டிருப்பதனால்தான் இது போன்ற ஏற்றத்தாழ்வுகளையும் இது போன்ற சந்தேகங்களையும் எழுப்பிக் எப்பொழுது நான் மனமல்ல அந்த உணர்வுதான் என்பதை நீங்கள் உணர்ந்து கொண்டு அந்த உணர்வு ஒவ்வொரு காரியத்தையும் மாற்றுகிறீர்களோ அப்பொழுது அந்த உணர்வு வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது மனம் காரியத்தை செய்து கொண்டிருக்கிறது ஆனால் அந்த மனம் செய்கின்ற காரியத்திலே சாதக பாதகங்கள் என்னை சாராது ஏனென்றால் நான் பார்வையாளன் மட்டுமே அப்படிங்கிற அளவுக்கு நீங்க உங்களை உணர உயர்த்தி கொண்டீர்களா என்றால் நிச்சயமாக நீங்க வெகு விரைவிலே அனுபவமாக அதை ஒவ்வொன்றையும் நீங்கள் அறிய முடியும் இந்த வகுப்பினுடைய மேல்நிலையும் இதை கண்டிப்பாக உங்களை அந்த அனுபவத்தை கொண்டு போய் சேர்த்து விடும் அதாவது செயல்கள் செய்யும் பொழுது நான் செய்கிறேன் என்று அகங்காரம் இல்லாமல் எல்லாமே ஈஸ்வர காரியம் என்னுடைய பிரபாகம் ஈஸ்வர தன்மையிலே வெளிப்பட்டுக் கொண்டிருக்கிறது அது நடந்து கொண்டிருக்கிறது இங்கு நான் பார்வையாளன் மட்டுமே அப்படிங்கிற அளவுக்கு நீங்க ஒவ்வொரு காரியத்தையும் பண்ணி பாருங்க அதோட ரிசல்ட் வந்து உங்களுக்கு போக போக அப்படி தெரியும் உங்களுக்குள்ளேயே அது அனுபவம் ஆகும் அப்படித்தான் நீங்க அனுபவம் ஆகி ஆகும் ஏன்னா இது வந்து ஒவ்வொருத்தருக்கும் தனித்துவமானது என்னுடைய அனுபவத்தை நான் உங்களோட ஷேர் பண்ண முடியாது உங்களுடைய அனுபவத்தை நீங்க என்னோட ஷேர் பண்ண முடியாது ஏன்னா உங்களுக்குள்ள உணர வேண்டிய விஷயம் ஏன்னா இந்த உணர்வு உணர்ச்சி எல்லாமே ஒவ்வொருத்தருக்கும் தனித்துவம் வாய்ந்தது எப்படி சொல்லலாம் அப்படின்னா இப்ப உங்களுக்கு பசி உணர்வு வருகிறதுனா நீங்க தான் சாப்பிடணும் இப்போ உங்களுக்கு பசி உணர்வு வந்த பிறகு நான் சாப்பிட முடியாது அதே மாதிரி உங்களுக்கு பய உணர்ச்சி வந்துருச்சுன்னா நீங்க தான் பயப்படணும் நான் பயப்பட முடியாது அப்போ ஒவ்வொன்றுமே உங்களை சார்ந்து இருப்பது போல அந்த இறைத்தன்மையும் உங்களை சார்ந்தே இருக்கிறது அது உங்களுக்கு இல்ல மட்டும்தான் இருக்கிறது ஏனென்றால் நீங்கள் மட்டும்தான் இருக்கிறீர்கள் இங்கு தனித்துவம் மட்டும் நான் மட்டுமே இருக்கிறேன் சத்தியம் எனக்கு வேறாக தெரிவது எல்லாம் என்னுடைய சக்தி பிரவாகம் என்னுடைய வெளிப்பாடு அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இங்கே ட்யாலிட்டியே காணாம போயிடும் நீங்க மட்டும்தான் இருப்பீங்க உங்களுக்கு வேறாக எதுவுமே இல்லை ஆனா இந்த பாடம் எடுக்கும்போது இப்ப இன்னொரு பரிமாணத்துக்குள்ள இருந்து நான் உங்களுக்கு டீச் பண்ண வேண்டியிருக்கு இப்போ மனம் வந்து உயர் பரிமாணத்துக்கு டிராவல் பண்றதுக்கு இன்னொரு உபாதியை பயன்படுத்திக்கிது அவ்வளவுதான் அந்த அடிப்படையிலே இது ஒரு கருவி இப்ப உங்களுக்கு இந்த கிளாஸ் எடுத்துட்டு இருக்கிற இந்த உடல் மனம் ஒரு டூல் தான் உங்களுடைய உங்களை உயர் பரிமாணத்துக்கு தூக்கிட்டு போறதுக்கு ஒரு டூல் அவ்வளவுதான் இந்த டூலை வச்சு அந்த உயர் பரிமாணத்துக்குள்ள நீங்க நுழைஞ்சிட்டு தன்னுடைய உண்மை ஸ்வரூபத்துல ஆனந்தமா இருக்க வேண்டியதுதான் இதுதான் இந்த பாடத்தினுடைய முக்கிய குறிப்பாக சொல்ற விரும்புறேன் இந்த பாடங்களுக்கும் இதுக்கு முன்பு நடத்தப்பட்ட பாடங்களிலும் ஏதோ சந்தேகம் இருந்தால் கேளுங்க அதுக்கப்புறம் மறுவகுப்புல மீண்டும் இதை பத்தி இன்னும் விரிவாக போகலாம் யாருக்காவது சந்தேகம் இத பத்தி கேட்கணும்னா தாராளமா கேளுங்க ஏன்னா ஒரு சந்தேகம் தீர்ந்தாதான் அடுத்தடுத்த பரிமாணத்துக்குள்ள போக முடியும் எந்த சந்தேகமா இருந்தாலும் சொல்லுங்க ஆஹ் சொல்லுங்க இப்ப நீங்க உணர்ச்சிப்படி போய் தான் உணர்வு வருதுன்னு சொல்றீங்க அப்ப எல்லாரும் உணர்ச்சிப்படி ஏதாவது தப்பு பண்ணிட்டு அதுவும் வந்து என் கண்ட்ரோல் வெளியில இதுல இருந்து வருதுங்க அதுவும் இறைவன் கொடுத்ததாங்கிற ஒரு இதுதான் அற்புதமான கேள்வி இப்ப வந்து உணர்ச்சி அப்படிங்கிற ஒரு விஷயமே மனம் சார்ந்துதான் இருக்கு இப்போ நீங்க வந்து இந்த பாடத்திட்டத்துக்குள்ள வந்த பிறகு நீங்க வந்து மனமா அறிவா அப்படிங்கறத நீங்க எப்படி தெரிஞ்சு வச்சிட்டு இருக்கீங்க நான் பிரம்மம் அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுகிட்டீங்க இல்லையா அப்ப நீங்க பிரம்மம் அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுகிட்ட பிறகு நீங்க செயல் செய்யறது கிடையாதுங்க உங்களுடைய செயல் ஒன்றும் இல்லைங்க எப்ப ஒரு பிரம்மம்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்களோ அப்ப பிரம்மத்துக்கு செயல் இல்லைங்கிறதுல பிரம்மம் எதனுடன் சங்கமிக்காதுங்கிறது நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கீங்க அந்த அடிப்படையில நீங்க என் செயலாவது ஒன்றும் இல்லை அப்ப நடக்கிறது எல்லாம் என்ன என்னுடைய சக்தி பிரவாகம் என் மூலமாக வெளிப்படுகின்ற சக்தி தானே தவிர இதனுடைய சாதக பாதகங்கள் உணர்ச்சியின் வாயிலாக நடக்கக்கூடிய நன்மை தீமைகள் அந்த பிரம்மத்தை பாதிக்காது என்னை பாதிக்காது அப்படிங்குற அளவுக்கு தான் உங்களுக்கு தெரியணுமே தவிர இப்ப இது ஏன் இப்படி நடந்துருச்சு அதாவது தவறா நடத்தின ஒரு விஷயத்த வந்து நான் பிரம்மமாக இருந்துதான் இதெல்லாம் மனசுதான் செய்து ஏன்னா நான் எனக்கு சம்பந்தம் இல்லைன்னு ஒருத்தர் சொல்றாரு அப்படின்னா அந்த சிந்தனை கூட மனம் சார்ந்து தான் எழுந்திருக்க முடியுமே தவிர உணர்வு சார்ந்து எழுந்திருக்காது ஏன் அப்படின்னா இப்ப நீங்க உணர்வுக்குள்ள வந்துட்டீங்கன்னு வைங்களேன் உங்களுக்கு நீங்க செய்யக்கூடிய காரியங்களே வந்து ஒரு பர்ஃபெக்ஷன் வந்துரும்னு நான் சொல்றேன் இப்ப நம்ம பெரும்பாலும் என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம உணவுக்குள்ளேயே வரல உணர்வுக்குள்ளேயே என்ட்ராகல நம்ம மனசுக்குள்ளேயே இருந்துகிட்டு மனசுக்குள்ளேயே காரியங்களை செஞ்சுக்கிட்டு நான் பிரம்மம் பிரம்மம்னு நம்மள நம்மளே ஏமாத்திட்டு இருக்கோங்கிறத நான் உங்களுக்கு சுட்டி காட்டுறேன் அதான் நான் என்ன விஷயத்த சுட்டி காட்டிட்டு இருக்கேன் அப்படின்னா இப்ப நான் பிரம்மம்ங்கறது உங்களுக்கு அறிவாகத்தான் தெரிஞ்சிருக்கேன் அனுபவம் ஆகல ஆனா அந்த அறிவுல இருந்துகிட்டு நான் பிரம்மம்னுட்டு ஒரு காரியத்தை செஞ்சிட்டு நீங்க என்ன சொல்றீங்கன்னா இது வந்து மனசு செய்து நான் செய்யல அப்ப இதனுடைய சாதகவாதங்கள் எனக்கு பொறுப்பு இல்லை அப்படின்னு நினைச்சீங்கன்னாலே அங்கே நீங்கள் மைண்டுக்குள்ளே இருந்தால் இந்த விஷயத்தை நினைக்கிறீங்க மைண்டுக்குள்ளேருந்தால் இந்த காரியத்தை செய்கிறீங்கிறது உங்களுக்கே புரிய வரும் ஆனால் நீங்கள் உணர்வுக்குள்ளேருந்தே எதை செஞ்சாலும் இப்போ நீங்கள் செய்யவே இல்லை செயலே உங்களுக்கு இல்லை அப்போ ஆனால் செயல் நடக்கும் அந்த செயலுக்கு உங்களுக்கு சம்பந்தம் இருக்காது எப்படி சம்மந்தம் இருக்காதுன்னா அந்த நீங்கள் ஒரு பார்வையாளன்னா அந்த காரியத்தை செய்வீங்க அந்த காரியத்தில் விருப்பு விருப்பு இருக்காது அபிமானம் இருக்காது அது வந்து உங்களுக்கு நல்லாவே அந்த அந்த டிஃப்ரென்ஸை நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் அதுதான் உணர்வுக்கும் மனசுக்குள்ள வித்தியாசம் நம்மளுக்கு வந்து அந்த வித்தியாசம் தெரியும் போயிட்டு தெரியுமா கண்டிப்பா தெரியும் போது பார்வையாளா பாக்குறது தெரியும் நான் தான் இத பாத்து இருக்கேங்கிறது உங்களுக்கு தெரியும் ஆனா அந்த காரியத்தினால நீங்க ஏன் ரியாக்ட் ஆக மாட்டீங்க அப்படின்னா இப்ப இங்க மூலம் ஒரு காரியம் நடக்குது அது வந்து செயலியர் ஆயிடுறவுடனே உங்கள் சார்ந்து இருக்கிறவங்கெல்லாம் உங்களை திட்டுவாங்க அல்லது சங்கடப்படுவாங்க ஆனா நீங்க எந்த ரியாக்டும் பண்ண மாட்டீங்க ஏன்னா இப்ப நீங்க அந்த உணர்வுல இருந்து பட் நீங்க மனசுல இருந்து செஞ்சிருந்தீங்கன்னு வைங்களேன் அவங்க திட்டின உடனே உங்களுக்கு உடனே கவலை வந்துடும் அந்த விஷயத்துக்காக நீங்க பாதிப்பு அடைஞ்சிருவீங்க அல்லது ஒருத்தர் உங்களை பாராட்டுறாங்க அப்போ நீங்க அதுலயும் சிக்கிக்கிட்டு இருப்பீங்க பாராட்டினால என்ன பண்ணுவீங்கன்னா பெருமை அடைஞ்சுக்குவீங்க நான் செஞ்சதுனால இது எனக்கு வெற்றி கொடுத்துருச்சு அப்படின்னு ஒரு பெருமைக்குள்ள வந்துருவீங்க அப்ப இங்க பெருமையும் சிறுமையும் மனம் சார்ந்து தான் இருக்கிறது உணர்வுக்கு இது ரெண்டுமே கிடையாது உணர்வுலிருந்து நீங்க ஒரு காரியத்தை செஞ்சீங்கன்னா அதனுடைய ரிசல்ட்டை பார்க்காது அதை தான் பகவத்கீதை ரொம்ப சிம்பிளாக சொல்லுது கடமையை செய் பலனை எதிர்பார்க்காதேன்னு சொல்லுவதுக்கு காரணம் என்னன்னா இங்க கடமையை செய்யறது சக்தி பலன் யாரும் எதிர்பார்க்க மாட்டாங்க பிரம்மம் எதிர்பார்க்காது அறிவு எதிர்பார்க்காது அறிவுக்கு தேவையில்லை ஏன்னா அறிவு அந்த காரியத்தை செய்யவே இல்லை அப்ப அதனால அறிவு வந்து வெறும் பார்வையாளன் மட்டுமே அது உணர்வுங்கிறது வெறும் பார்வையாளன் மட்டுமே அப்போ பார்ப்பான் சும்மா தான் இருக்கும் சாட்சியாகத்தான் இருக்கும் வேடிக்கை மட்டும் தான் பார்க்கும் அப்போ நீங்கள் வந்து இப்போ அந்த சாட்சித்தன்மைக்கு வந்துட்டீங்களான்னா இது வரைக்கும் நீங்கள் வரலை ஏன்னா அப்படி வந்துட்டு நீங்கள் ஒரு காரியத்தை செய்யும் போது உங்களுடைய காரியத்தினுடைய பர்ஃபெக்ஷனும் உங்களுக்கு தெரிய வரும் இன்கேஸ் அந்த காரியத்தில் ஒரு பாதகம் ஆயிடுச்சுனாலும் நீங்கள் ரியாக்ட் பண்ண மாட்டிங்க இதுதான் ஞானினுடைய நிலைப்பாடு அந்த நிலைப்பாட்டுக்குள்ளே நீங்கள் வந்துட்டீங்கிறதுக்கு அடையாளம்தான் இந்த நீங்கள் என்ன ஒரு சூழ்நிலையிலும் ரியாக்ட் ஆகாத நிலை அதாவது எதுக்குமே அலட்டிக்க மாட்டேங்க ஒரு நல்லது நடந்துட்டாலும் சந்தோஷப்பட மாட்டீங்க கெட்டது நடந்துட்டாலும் வருத்தப்பட மாட்டேங்க அதுதான் நான் இரண்டு நூல்களை சொல்லுவேன் அதாவது ஒரு சாட்சி பாவனை எப்படி இருக்கணும் அப்படின்னா குண்டு வெடிச்சாலும் கவலைப்படக்கூடாது கோயில் கும்பாபிஷேகம் நடந்தாலும் சந்தோஷப்படக்கூடாது ஏன்னா இந்த இருமைகளற்ற நிலை கோயில் கும்பாபிஷேகம் நடந்த உடனே ஒரு நல்ல காரியம் நடக்குது நான் அதில் கலந்துக்கு போறேன்ட்டு துடிக்கிறதும் குண்டு வெடிச்சிருச்சா ஐயோ அந்த பக்கம் நான் போக மாட்டேன்னு பயப்படுறதும் இங்கே மனம் சார்ந்தது இங்க மனசுக்கு வந்து இதெல்லாம் இருக்கு இதாவது நல்லது கெட்டதெல்லாம் இருக்கு உணர்வுக்கு அது எதுவுமே கிடையாதுங்கிறதுனால அது அப்படியே பார்வையாளனா இருக்கும் எதுக்கும் ரியாக்ட் பண்ணாது எந்த கருத்தும் சொல்லாது கும்பாபிஷேகம் சூப்பர்ன்னு சொல்லாது குண்டு வெடிச்சது ப எவ்வளவு ஒரு அயோக்கியம் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லவும் தெரியாது ஏன்னா அது வேடிக்கை மட்டும் பார்ப்போம் அதனால நீங்க எப்பெல்லாம் ஏதாவது ஒரு ரியாக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா மைண்ட்ல இருந்து பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம் எந்த ஒரு ரியாக்ஷன் இல்லாமல் நீங்க அப்படியே சாட்சியாக வேடிக்கை பார்க்குறீங்கன்னா உணர்வுல இருந்து பண்றீங்கன்னு அர்த்தம் இப்போ நீங்க எந்த அளவுக்கு உணர்வுல இருந்து பழகிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்க இந்த உடலை கடந்து போகும்போது உண்மை நிலைக்குள்ளேயும் என்ட்ராயிடுவீங்க இந்த உடல் இருக்கும்போதே நீங்க உணர்வா மாறிடுவீங்க அப்புறம் உடலை விடும்போதும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியாது இப்போ பியூட்டி என்னன்னா இப்போ நீங்க இந்த உடம்பு இருக்கும்போதே உணர்வை பிடிச்சிட்டீங்கன்னு வைங்களேன் உங்களுக்கு உடம்பு ஒரு பொருட் இல்லைன்னு சொல்லல நீங்க உடம்புங்கிற ஒரு விஷயத்தையோ மனசுங்கிற ஒரு விஷயத்தையோ பிடிச்சிக்கிட்டு மாட்டீங்க அப்ப நீங்க அந்த உணர்வாக இருந்து ஆனந்த இருப்பீங்க சரி சாமி அப்புறம் டவுட் இப்ப வந்து நீங்க வந்து துவைதம் கிடையாது அத்வைதம் அதாவது ஒன்னுதான் பரம்பொருள் வேற எதுவுமே இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்க ராமானுஜரா இருக்கட்டும் சங்கராச்சாரியர் வந்து இந்த வழியில சொல்றீங்க இப்ப ராமானுஜர்லாம் பார்த்தோம்னா அவரும் பெரிய மகான் ஏன் வந்து பிரம்மம் வந்து ஒத்தருக்கும் ஒரு ஒரு மாதிரி காமிச்சு கொடுக்குமா இல்லாது அது அந்த கான்செப்டே புரிஞ்சுக்க முடியலாது ஏன்னா இப்ப என்னையில இருந்து ஒரு சாதம் மனுஷனா இவ்ளோ இருக்கு நம்ம அந்த நிலைக்கு போலங்கிறது புரிஞ்சுக்க முடியுது இருக்கு ராமானுஜருக்கும் அது பிரம்மத்தினுடைய விளையாட்டா இல்ல என்னன்னு எடுத்துக்கிறது சுவாமிதான் என்ன நிகழ்க்கையோடு சொல்லிருக்கேன் இப்ப இங்க வந்து என்ன நடக்கட்டும் இப்ப பிரமாணுஜர் வரட்டும் ஆதிசங்கரர் வரட்டும் சாதாரண மேல்மருத்தூர் ஆதிபராசக்தி கோயில் பங்காரடிகள் வரட்டும் இப்போ இவங்க எல்லாருமே என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா ஒவ்வொரு மனதை பக்குவப்படுத்துவதுக்கு டூல்ஸ் எப்படி இருக்கும்னா இப்ப நீங்க வந்து ஒரு மெக்கானிகன் வைங்களா நீங்க ஒரு ஸ்பேனர் யூஸ் பண்ணீங்க ஒரு ஸ்கூ டிரைவர் யூஸ் பண்ணுவீங்க இப்ப ஸ்பேனர் போட வேண்டிய இடத்துல நீங்க ஸ்க்ரூ டிரைவர் போட முடியாதுல்ல புரியுதுங்களா சொல்றது ஸ்க்ரூ டிரைவர் போட வேண்டிய இடத்துல ஸ்க்ரூ ட்ரைவர் போட முடியும் ஸ்பானர் போடுற இடத்துல ஸ்பானர் தான் போட முடியும் அது மாதிரி இப்ப இந்த பிரபஞ்சத்துல ஒவ்வொரு அறிவு பரிமாணம் இருக்குல்ல ஒரு அறிவில் இருந்து அறிவு வரைக்கும் அறிவு பரிமாணம் இருக்கு ஆறு அறிவு படைத்த மனிதனிலுமே ஏற்றத்தாழ்வுகள் இருக்கு இப்ப இந்த ஏற்றத்தாழ்வுகளை எப்படி பேலன்ஸ் பண்றதுன்னா அந்தந்த ஸ்டேட்டுக்கு தகுந்த பக்குவமான குருமார்கள் வந்து ஆகணும் அப்போ இப்ப நீங்க கீழ் நிலையில சாதாரண பக்தி நிலையில தேவைப்பட வேண்டிய குருமார்கள் இருப்பாங்க அந்த மாதிரி குருமார்கள் தான் பங்காரடிகள் மாதிரி நிறைய பேர் வந்து வேப்பில் எடுத்துட்டு வாங்க கோவில் அம்மா முன்னாடி ஆடுங்க உங்களுக்கு எல்லாம் நன்மை கிடைக்கும் சொல்லுவாங்க அப்போ ஒரு கூட்டம் அங்கே போய் ஆடும் ஏன்னா அதுங்களுக்கு அது ஒரு சந்தோஷம் இருக்கு இல்லையா காரணம் என்னன்னா இங்கே பிரம்மத்தினுடைய இயல்பு என்ன ஒரு ஹாப்பினஸ் தானே அந்த ஹாப்பினஸ்ஸை ஏதோ ஒரு வகையில் அதுக்கு பெறணும் அப்போ அது என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி ஞான பாதையில் பயணித்து இந்த விஷயத்தை புரிந்து கொள்ற அளவுக்கு தகுதியற்ற உபாதி அப்போ அந்த தகுதியற்ற உபாதி என்ன பண்ணுதுன்னா தன்னுடைய ஹாப்பினஸ்ஸை என்ஜாய் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு சோர்ஸ் கிடைக்காதான்னு பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு சோர்ஸை புடிச்சுக்கும் அதுல போய் சந்தோஷப்படும் அது அந்த லெவலுக்கு அது ஓகே அப்ப அந்த குழந்தை எப்படின்னா பன்னெண்டாம் கிளாஸ் படிக்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்ப அடுத்தது டிகிரி வரணும் அப்படின்னா அதுக்கு அயர் பரிமாணம் வரணும் அது மாதிரி இந்த உயிர் பரிமாணங்கள்ல இப்ப நீங்க ஞான பாதைக்குள்ள வரும்போது உங்களுக்கு புரிதல் வந்து அதை விட துரிதமா இருக்கும் நல்லாவே இருக்கும் நல்லா இன்னும் கொஞ்சம் கிளியர் ஆயிடுவீங்க இந்த கிளியரன்ஸ்ல நீங்க இந்த உலகத்தை பாத்தீங்கன்னா நீங்க ராமானுஜர் வேறு இல்லை சங்கரர் வேற இல்ல பங்காரடிகள் வேறு இல்லை நீங்க வேறு இல்லை பட் ஒவ்வொன்னு ஒவ்வொரு டூலாட்டு பன்னெண்டாம் கிட்டி வரும்போது என்ன நினைக்கிறீங்கன்னா ஏன் பன்னெண்டாம் கிளாஸ் தேவையில்லையா ப்ரொபெசர் மட்டும் தான் போதுமல்ல அப்படின்னு நீங்க சொல்ல வரீங்க அப்படி முடியாதுல்ல நீங்க ஒன்னாம் கிளாஸ்க்கு உண்டான பாஸ் பண்ண முடியும் ரெண்டாம் கிளாஸ் பாஸ் பண்ண முடியும் அப்ப டீச்சர்ஸ் மாறுவாங்க ஆனா நீங்க அறிவு பரிமாணத்துல உயர்ந்துகிட்டே வருவீங்க அது மாதிரி இந்த பிரபஞ்சத்துல டீச்சர்ஸ் நிறைய இருப்பாங்க ராமானுஜர் இருப்பாரு ஆதிசங்கர் இருப்பாரு மேல்மருத்தூர் பங்காரடிகள் இருப்பாரு அவங்க எல்லாம் யார் யாருன்னா அந்தந்த கிளாஸ்ல படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு டீச்சர்ஸ் அப்ப நீங்க எந்த கிளாஸ்ல இருக்கீங்கன்னு பாருங்க இப்போ அட் ப்ரெசென்ட் உங்களுடைய கிளாஸ் வந்து நீங்க ஹையர் ஸ்டேட் வந்துட்டீங்களா இல்ல இன்னும் பிளஸ் இருக்கீங்களா டென்தில இருக்கீங்களாங்கிறத உங்களை நீங்க விசாரம் பண்ணுங்க உங்களுடைய மைண்ட் எங்க சிக்கிக்கிட்டு இருக்கு நான் எந்த லெவல்ல போயிட்டு இருக்கேன் என்னுடைய புரிதல் என்ன இந்த வகுப்பு புரிஞ்சுக்க முடியுதா அப்ப ஏன் இது எனக்கு புரியல அப்ப நான் எங்கேயோ சறுக்கிறேன் அப்ப எந்த என்ன காரணத்துல நான் சறுக்கிறேன் அப்படிங்கறதெல்லாம் நீங்க உங்களுக்குள்ள சுயவிச்சாரம் பண்ணும்போது அந்த கிளியரன்ஸ் உங்களுக்கு கிடைச்சிரும் சந்தேகத்துக்கு தெளிவு வந்துடும் அப்ப நீங்க ஹையர் பிளாட்ஃபார்ம் குள்ள எண்டர் ஆவிங்க டென்தில இருந்து பிளஸ் ஒன் வந்துருவீங்க பிளஸ் ஒன்ல இருந்து பிளஸ் டூ வந்துருவீங்க அப்புறம் நான் சொல்லிட்டு அந்த ஞானம்ங்கிறது கடந்த வகுப்புல சொல்லியிருக்கேன் பிஹெச்டின்னு சொல்லியிருக்கேன் ஏன்னா இது வந்து ஒரு பிஹெச்டி சப்ஜெக்ட் இதுக்குள்ள வந்து டென்த் ஸ்டூடெண்ட் வந்து உட்காந்தானா புரியாது அப்படின்னு சொல்லியிருக்கேன் புரிஞ்சுதா புரிஞ்சு புரிஞ்சு புரியுது உயர் பரிமாணத்துக்கு நீங்க போயிட்டு இருக்கீங்கன்னா ஆரம்பத்தில் ஒரு குரு ஃபாலோ பண்ணிருப்பீங்க அவர் மூலமா சில விஷயங்கள் தெரிஞ்சிருப்பீங்க அடுத்தது ஹையர் குரு இன்னொருத்தர் நல்லா சொல்றாரு இப்படியே பயணிப்பீங்க அப்புறம் வரும்போது அதுக்கு மாதிரி உங்களுக்கு எல்லாமே இங்கே மாறிக்கிட்டே வரும் அப்படியே ட்ராவல் பண்ண வேண்டியதுதான் இது உங்களை வந்து அந்த சக்தி தான் இயக்கிட்டு அந்த சக்தி மூலமாக இந்த பாடியும் மைண்டும் சேஞ்ச் ஆகிட்டே வந்துட்டு தன்னை ஹையர் பிளாட்ஃபார்முக்கு தூக்கிட்டு போயிடும் அதுதான் இப்போ இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடைச்சிருக்கிறதே இப்போ நீங்கள் மேல்நிலைக்கு வர்றதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பாக இது கிடைச்சிருக்கு இதை வச்சு நீங்கள் விசாரம் பண்ணி பாருங்கள் குயிக்காக நீங்கள் இந்த பாதைக்குள்ளே வந்துடுவீங்க என்டர் ஆகிடுவீங்க அனுபவத்துக்கு வந்துடுவீங்க நான் வந்து என்னுடைய கிளாஸுடைய மோட்டிவே வந்து நான் பிரம்மங்கிறத நீங்கள் அனுபவமாக உணரணும் அது எப்படி உணரணும்னா ரொம்ப ஜாய்ஃபுல்லா இருக்கும் ஆனந்தமயம் எதை பார்த்தாலும் சந்தோஷமா இருக்கும் ஹாப்பினஸ் மட்டும் தான் அங்கே இருக்கும் வேற எதுவுமே எங்க துயரத்துக்கோ வருத்தத்துக்கோ ரியாக்ட் பண்றதுக்கோ ஒண்ணுமே இருக்காது அதுதான் பிரம்மா அனுபவம் ஆனா நம்ம மூலமா ரியாக்சன் நடக்காது மற்றவர்கள் நம்மளை பார்த்து ரியாக்ட் பண்ணுவாங்க நாம அதை பத்தி கவலைப்பட வேண்டியது ஏன்னா நமக்கு வேறாக இருப்பது நம்மளுடைய சக்தி நம்ம பார்த்துட்டு வேடிக்கை பார்க்க வேண்டியதுதான் எப்படி இப்போ சூரியன் வந்து எதை பத்தியும் கவலைப்படாமல் பிரகாசத்தை வெளியே காட்டிக்கிட்டு இருக்கு ஆனால் அது படுகின்ற நீர்நிலைகளில் வித்தியாசம் இருக்கு அந்த நீர்நிலைகளை பார்த்து சூரியன் வருத்தப்படாது ஏன்னா ஏன் போய் இந்த டிச்சி தண்ணியில் நான் வந்து பிரகாசிட்டு இருக்கேன் என்ன சரியாவே தெரிய மாட்டேங்கே அதுவே நல்ல தண்ணியில நான் நல்லா பிரகாசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்ற அந்த டிஃப்ரென்ஸ் எல்லாம் அந்த சூரியன் பார்க்காது அது மாதிரி வந்து உணர்வுக்குள்ள வந்துட்டீங்க அப்படின்னா எந்த டிஃப்ரென்ஸும் பார்க்க மாட்டிங்க அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு இருப்பீங்க சாட்சியா அதுதான் உங்களுடைய ரியாலிட்டி தட் இஸ் கால்ட் அப்சர்வட் ரியாலிட்டி வரும்போது விட்டுருணும் ஏன் அப்படின்னா இப்ப கர்மாவே கிடையாது உண்மையிலேயே ஏன்னா நீங்க வந்து பிரம்மம் நீங்க பூரண வஸ்து இப்போ யாருக்கு கர்மா மைண்டு பாடிக்கு தான் இதெல்லாம் தேவைப்படுது பட் இங்கே வந்து பூரண பொருளுக்கு எந்த கர்மாவும் கிடையாது உங்களோட ரியாலிட்டி என்னன்னா சுயம்பிரகாசம் சுத்த சுரூபம் பிரம்மம் அப்போ இப்போ நீங்கள் ஆரம்பத்தில் இந்த கர்மாலாம் ஏன் சொல்ல வேண்டியிருக்குன்னா பேசிக் கிளாஸ்ல எப்படி உங்களுக்கு அவனா ஏபிசிடி சொல்லி கொடுக்க வேண்டியிருக்கு அதை நீங்கள் கிராஸ் பண்ணா தானே நீங்க டிகிரியில் வந்தபோது இங்கிலீஷ்ஸியாக பேச முடியும் எழுத முடியும் அங்கே நீங்க படிக்கலன்னா இங்கே வந்து எப்படி பேசுவீங்க அது மாதிரி இங்கே வந்து உங்களுக்கு கர்மா இதெல்லாம் நம்ம சொல்லி கொடுத்து உங்களுக்கு பயமுறுத்தி ஒரு நன்மை தீமைகளை சுட்டி காட்டி உங்களை மேலே தூக்கிட்டு வந்துட்டோம் அப்படின்னா இங்க வந்து எந்த இதுவுமே கிடையாது இங்கே இருமைகளே கிடையாது இங்கே நல்லது கெட்டது கிடையாது பாவ புண்ணியம் கிடையாது அதுதான் இந்த கிளாஸினுடைய அட்வான்டேஜஸ் அதாவது இங்கே உண்மை தன்மை என்னன்னா மனசு ஏத்துக்கிட்டே ஏற்றுக்காது இப்படியெல்லாம் ஒன்றுமே இல்லையா அப்படின்னா ஒன்றுமே இல்லை மோச்சம்னு ஒன்று இருக்கா உண்மையிலேயே மோச்சம்னு ஒன்று இல்லை ஏன்னா என்னுடைய வியாபகம் இங்க இங்கும் நீக்க மாதிரி நிறைந்திருக்கிறது இங்க அடையிறதுக்கு ஒண்ணுமே இல்லை நான் மட்டும்தான் இருக்கிறேன் நான் எப்படி என்னையே அடைந்து கொள்ள முடியும் ஒண்ணு இங்க அடையறதுக்கே கிடையாது மோட்சம் நினைப்போய் அடைய வேணா அப்படியெல்லாம் ஒண்ணுமே எல்லாம் மனசு தான் அதெல்லாம் அராய்ச்சி பண்ணிட்டு இருக்கணும் நீங்க அப்படியெல்லாம் ஒண்ணுமே கிடையாது அதனால நீங்க என்னுடைய ப்ரீவியஸ் கிளாஸை மீண்டும் மட்டும் கேளுங்க பொதுவாக இந்த வகுப்புகளை வந்தங்கய்யா ஒரு முறைங்கிறது ரெண்டு முறை மூணு முறை கேட்டீங்கன்னா தான் நீங்க ஸ்கிப் ஆன இடத்த வந்து திருப்பி புரிஞ்சிக்க முடியும் அது வந்து ஒவ்வொரு மாதிரி புரியும் மனசு பொதுவா இதை வந்து நம்ம சாஸ்திரத்துல சிரவண மனன நிதித்தியாசனம் சொல்லுவோம் சிரவணம்னா கேட்டல் மனநம்னா சிந்தித்தல் நிதித்தியாசனம்னா அதில் நிலை அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா பர்ஸ்ட் இந்த சப்ஜெக்ட கேட்கணும் ஒரு தடவைக்கு ரெண்டு மூணு தடவை கேட்கணும் அதை பத்தி விசாரம் பண்ணி பார்க்கணும் அதுதான் மனநம் அந்த விசாரத்துல உங்களுக்கு சந்தேகங்கள் வந்து அதை தெளிவுபடுத்திக்கணும் அந்த மனனத்தை நீங்க கரெக்டா சரி பண்ணிக்கிட்டீங்கன்னா நிதித்தியாசனம்னா அதுல நிலை அவ்வளவுதான் நீங்க நான் பிரம்மமாக இருக்கிறேன் அப்படியே நின்றுடுவீங்க உங்களை யாராலையும் மாற்றவே முடியாது இததான் திருக்குறள் சொல்லுது கற்க கசடர கற்பவை கற்றப்பின் நிற்க அதற்கு தக இது வந்து பிரம்மத்தினுடைய குரல் ஆனா நாம சாதாரண உலகியல் கல்வியோட ஒப்பிடுறோம் ஆனா உண்மையா குரல் என்ன சொல்ல வருதுன்னா நீ என்னை பத்தி தெரிஞ்சுக்கும் போது கசடர அதுல நில் அப்படிங்குறது அதுதான் உண்மைங்க அதை மட்டும் நீங்க புடிச்சுக்கிட்டீங்கன்னா போதும் சரிங்க மணி எட்டாச்சி இன்றைக்கு வகுப்பதோடு நிறைவு செய்வோம் நிறைய இது மாதிரி ஒவ்வொருத்தரும் கேள்வி கேட்கும்போது மற்றவர்களுக்கும் ஒரு புரிதல் வரும் அதனால தான் நான் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வந்து கேள்விக்காகவே ஒதுக்குறேன் நானே ஒரு மணி நேரம் பேசிகிட்டு இருந்தேன் அப்படின்னா இப்போ மற்றவர்களுக்கு வந்து சந்தேகத்தை தெளிவுபடுத்திக்க முடியாது அதனால நீங்கள் தைரியமாக எந்த கேள்வியாக இருந்தாலும் கேளுங்க நீங்கள் நான் ஒரு பயங்கர பூதாகரமான உருவமோ பயப்படுற மாதிரி ஆளவோ கிடையாது நான் உங்களில் ஒருத்தேன் உங்களுக்குள்ளே இருக்கேன் எந்த சந்தேகமாக இருந்தாலும் எங்ககிட்ட நீங்கள் கேட்டு தெளிவுபடுத்திக்கலாம் இந்த பாடிய இந்த மைண்டோ ஒன் ஆஃப் த டூ உங்களுடைய டூல் புரிஞ்சுக்குங்க கிடையாது நான் குரு ந சிஷ்யா அதாவது சாஸ்திரம் தெளிவா சொல்லுது குருவும் கிடையாது சிஷியனும் கிடையாது இறைவன் மட்டும் தான் இருக்கிறான் அப்ப இறைவன் தன்னை அறிந்து கொள்வதற்காக பல்வேறு சக்திகளை பயன்படுத்துகிறான் பல்வேறு உபாதிகளை பயன்படுத்துகிறான் அந்த மூலமாக தன்னை அவன் அறிந்து கொள்கிறான் அப்படின்னு தான் வேதம் சொல்லுது இப்ப நீங்க உங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவீங்க ஒரு கண்ணாடியை உருவாக்கி அந்த கண்ணாடி வழியா உங்க முகத்தை பார்த்து ஓ நான் இப்படி இருக்கீங்க சக்தியும் உங்களிடம் எப்படி வெளிப்பட்டதோ அதே வெளிப்பாடுதான் வெளிப்பட்டிருக்கிறது அறிந்து கொள்வதற்காக இந்த உபாதிகளை பயன்படுத்துகிறது மட்டும் நீங்க புரிஞ்சுக்கணும் அப்போ அப்படித்தான் இந்த பிரபஞ்சம் இயங்கிக் கொண்டிருக்கிறது இங்க வந்து ஒன்னும் பிரம்மத்துக்கு வேறாக கிடையாது எல்லாம் பிரம்மத்தினுடைய சக்தி பட் இந்த சக்தியில வந்து ஒரு முக்கியமான விஷயத்த வந்து சாஸ்திரம் சொல்லுது அது என்ன சொல்லுதுன்னா இது வந்து மாயா பிரபஞ்சம் மித்யான்னு சொல்லுது ஏன் அப்படின்னா இது வந்து போகின்றவைகள் அதனால இதை உண்மை நினைச்சுக்கிட்டு இதை சிக்காதீங்க அப்படின்னு சொல்லுது மாயை மித்தியான்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இது வந்து வந்து போயிட்டு இருக்கும் இது நிலையானது கிடையாது எப்படி ஒரு மாயாவி வந்து தொப்பிலிருந்து முயலை கொண்டு வந்துட்டு மீண்டும் அந்த முயலை மறைச்சிட்டு அது மாதிரி இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு வந்து போகின்றது அதனால மாயான்னு சொல்லுது அதனால இது சாஸ்வதம் நினைச்சிடக்கூடாது இங்கு இருப்பது ஒன்று மட்டுமே அது இறைவன் மட்டுமே அதனாலதான் வேதத்தினுடைய மகா வாக்கியம் பிரம்மம் சத்தியம் ஜகத் மித்யான் சொல்லு இந்த ஒரு வார்த்தைகளையும் எல்லாம் அடங்கிடுது அதனால புரிஞ்சுக்கோங்க இந்த வகுப்பு அடுத்த கண்டிப்பா நெக்ஸ்ட் நீ பாக்கலாம் சனிக்கிழமை சனிக்கிழமை ஆறே முக்காலுக்கு வந்தது அனைவருக்கும் நன்றி ஓம் தத் சத் நன்றி